ம்ப்பாட்சிாமிகிந்திரைபாய சூத்திரு முந்திரீங்காபி நமாச பூஜா ஒன்பதாவது श्री ீருவ ஆராமிங்க மாயாரீஹய்ட்டம் நீ விமலித்திஷேகை நித்தியம் சமாதி குசுமைனர்பவாய ஆதிசங்கரர் வேதாந்த சாஸ்திரத்தை நன்கு ஸ்ரவணம் செய்த ஒருவன் அந்த சாஸ்திரத்தினுடைய விஷயங்களை எப்படி மனதில் நிலைநிறுத்திக் கொள்வது ஸ்திரமாக்கிக் கொள்வது என்பதற்கான உபாயங்களை இந்த நிர்குணமானச பூஜா என்கிற ஒரு நூலின் மூலம் உபதேசித்திருக்கிறார் இது நிதித்தியாசன பரம் என்பதை பற்றி ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறேன் பூஜை ஆரம்பிக்கிற போது சாதாரணமாக சகுண உபாசனையை நமக்கு முறையாக சொன்னவர்கள் நல்ல நிர்குண பிரம்ம ஜானத்தை உடையவர்கள்தான் அதிகாரிகளை மந்த மத்தியம அதிகாரிகளை உத்தம அதிகாரிகளாக ஆக்குவதற்கு நிர்குண பிரம்ம உபாசனையை செய்வதற்குரிய யோக்கியத்தையை கொடுப்பதற்காக சகுண பிரம்ம உபாசனையை சாஸ்திரங்களிலே மகான்கள் ரிஷிகள் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார்கள் அது முதல்ல நிமித்த காரண பிரதானமான சகுண உபாசனை அப்புறம் பரிணாமி உபாதான காரணப் பிரதானமான சகுண உபாசனை அப்புறம் விவர்த்த உபாதான காரண பிரதானமான நிர்குண உபாசனை அப்படின்னு நீங்கள் பிரிஞ்சுக்கணும் நிமித்த காரணப்பிரதானமான ரொம்ப பழக்கம் இருக்கணும் இதெல்லாம் சாஸ்திரத்தில் நிமித்த காரணப்பிரதானமான சகுணபிரம உபாசனை பரிணாமி உபாதான பிரதானமான சகுணபிரம்மபாசனை விஷரூப உபாசனை ஏகூப உபாசனையெல்லாம் நிமித்த காரணப்பிரதான ஏகூபுணாசனா பரிணாமி உபாதான பிரதான அனைக்கூப சகுணபிரம உபாசன விவர்த்த காரணப் பிரதான அரூப்பை நிர்குண பிரம்மை உபாசனா இங்கே உபாசனாங்கிறது ஞானம்தான் உபாசனைனா உபாசகன் உபாசிய தேவதா ஆலம்பனம் உபாசனா அப்படிங்கிற கிரியாலலாம் கிடையாது பாஹ்யக் கிரியாவும் கிடையாது மானசக் கிரியாவும் கிடையாது பாவனாரூபமான மாநசக் கிரியாவும் கிடையாது திரும்ப திரும்ப வஸ்துவ முக்கியமான வஸ்துவ தச்சிந்தனம் தனம் அன்யோன்யம் திரோதனம் ஏதேக பரத்விரியாசம் விதுபுதாக வித்யாரண்ய சுவாமிகள் சொல்லியிருக்கார் அதையே நினைக்கிறது அதையே தச்சித்தனம் தற்கனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் எதை நாமரூப ரஹித்த விவர்த்த காரணமாக இருக்கிற சகுண பிரம்மத்தை நிர்குணப் பிரம்மத்தை பற்றி சொல்லி சொல்லி நமக்கே குழம்பு என்ன ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணையா ஓ ஆ சொல்லியாச்சா சரி சரி சொல்லியிருக்கலாம் ஆக இந்த ஒரு ஸ்டெப் இருக்கோ இல்லையோ படி படிப்படியாக சோப்பான கிரமம் இருக்கு இல்லையோ ஆக சாஸ்திரம் வந்து பிரம்மத்தை போதிக்கிறது உபனிஷத்தெல்லாம் எதை போதிக்கிறது சொன்னால் பிரதிபாதனம் பண்ணுறது சொன்னால் பிரம்மத்தை தான் சொல்கிறது அந்த பிரம்மத்தை வந்து ஜீவனுக்கு வேறாகவே சொல்லி சகுண பிரம்ம உபாசனையெல்லாம் சொல்லி அப்புறம் நிர்குண பிரம்மத்தை பற்றி பேசுகிற போது ஜீ அபின்னமாவே உபதேசம் பண்ணிடுது ஜீவ அபின்னமாகவே உபதேசம் பண்ணிடுது அங்கே பிரம்மனை நினைக்கிறது ஆத்மாவை நினைக்கிறதுங்கிறதுலாம் வேற வேற கிடையாது இந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் அதனால தான் வந்து வேதாந்தத்தில் வந்து சிரவணத்துக்கு தமிழில் என்ன பேருனா கேட்டல்னு பேர் மனநத்துக்கு பேர் சிந்தித்தல்னு பேர் அப்புறம் வந்து நிதித்தியாசனத்துக்கு தமிழில் பேர் தெளிதல்னு பேர் தெளிதல்னு பேர் கேட்டல் சிந்தித் அதெல்லாம் சரியா இருக்கிற மாதிரி இருக்குது நிதித்தியாசனம்ங்கிற பதத்துக்கு மாத்திரம் தமிழில் என்ன பேர் தெரியுமோ தெளிதல் கேட்டலுடன் சிந்தித்தல் கேடு இலா மெய்த்தளிவால் வாட்டமரும் உட்பவ மாறுமோ அப்படிங்கிறார் தாய்மானவர் கேட்டலுடன் சிந்தித்தல் கேடியலா மெய்த்தளிவால் வாட்டமுறும் உட்பவ நோய் மாறுமோ என்ன மாறும்னு அர்த்தம் மாறுமோ இல்லவா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஆகவே இந்த தெளிகிறதுனா என்ன அர்த்தம்னா விபரீத பாவனையை போக போக போக போக அப்புறம் தெளிஞ்சுடுது முதல்ல வந்த என்ன அஜானம் அப்புறம் அப்புறம் வந்து சம்சயம் அப்புறம் விபரியம் மூணும் போடு இதைத்தான் படிப்படியாக சொல்ல வேண்டிய விஷயம் இங்கே வந்து சிஷியன் வந்து வேதாந்தத்தை நன்றாக படித்த சிஷ்யன் ஏக்கரூபத்தையும் அனோ ஏக்கரூபத்தையும் நன்றாக பண்ணின சிஷ்யன் நீங்கள் ஞாபகம் வச்சுங்கோ ஒரு வைதிகமான உபாசகனாக இருந்தான்னா அவன் நிறைய இந்த சகும்ஹித உபாசன அந்தய எல்லாம் தைத்திரியோபரிஷத்தில் இருக்குது சகும்ஹிதோபாசனை அந்தஹிருதய உபாசனா அப்புறம் வந்து பாந்தபிரம்மோபாசனா ஓங்கார உபாசனா எல்லாம் தைத்திரியோபரிஷத்தில் பிரசித்தம் பிருகதாரண்யத்துலேயும் சாந்தோக்கியத்துலையும் உபாசனைக்கு பஞ்சமே இல்லை ஏகப்பட்ட உபாசனைகள்லாம் சொல்லியிருக்கு மெடிடேஷன் டெக்னிக் வேணும்னா இதெல்லாம் கற்றுக்கலாம் நிறைய மெடிடேஷன் டெக்னிக் எல்லாம் இருக்கு ஆனால் அதுக்கு நிறைய பேக்ரவுண்டு வாழும் நிறைய பின்னணி பேக்ரவுண்டுக்கு தமிழில் என்ன பின்னணி தமிழ் கிளாஸாக இது வந்து வேதாந்த க்ளாஸாக சொன்னே நிறைய பின்னணி இருக்கணும் நமக்கு பேக்ரவுண்ட் இருக்கணும் சரி இப்போது இப்போ இந்த நம்ம பார்த்துன்னு வந்த ஸ்லோகங்கள்ல அவன் கேட்டான் இந்த உபச்சாரங்களெல்லாம் நிர்குண பிரம்மத்துக்கு எப்படி பண்ணுறது உடனே குரு சொன்னார் அவரு அவரே பூஜை பண்ணுற மாதிரி சொல்லிவிட்டார் அகம் ஆத்மலிங்கம் ஆராதையாமி நான் ஆத்மாவாக இருக்கிற லிங்கத்தை ஆராதனை பண்ணுறேன் அது ஒன்றும் லிங்கம் கிடையாது அதுக்கு ரூபம் கிடையாது அத்ரேஷியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ரோத்திரம் எல்லாம் சொல்லியிருக்கு புருஷத்து சுத்த சைத்தன்யந்தான் சுத்த சைத்தன்யத்தை நான் தியானம் பண்ணுறேன் தூய உணர்வை நான் ஆழ்ந்து எண்ணுகிறேன் சுத்த சைதன்யத்தை தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறதும் தூய உணர்வை முறையாக குருமுகமாக தெரிந்து கொண்ட ஆத்ம தத்துவத்தை தூய உணர்வை நான் ஆழ்ந்து எண்ணுகிறேன் தூய உணர்வுன்னா என்னன்னு பண்ணலாம் நான் வந்து சொல்கிறது சிரமம் நான் உங்களுக்கு சுலபமாக புரியறதுக்கு சாஸ்திரத்தில் இது நம்ம நிறைய கையாளு நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமாகத்தான் சமஸ்தத்துக்கும் ஆதாரத்தை புரிஞ்சுக்கிறோம் அதை புரிஞ்சுட்டால் தான் கொஞ்சம் உங்களுக்கு புரியதுக்காக சுலபமாக சொல்கிறேன் ஜீவனுக்கு அதிஷ்டானம் எதுன்னு தெரிஞ்சுட்டா அதுதான் ஜகத்துக்கும் அதிஷ்டானம் இதுக்கு உதாரணம் நம்ம சாதாரணமாக சொல்கிறது என்னென்னா சமுத்திரம்னு சொல்கிறோம் அலைன்னு சொல்கிறோம் ஜலம்னு சொல்கிறோம் சமுத்திரங்கிற சப்தமும் சொல்லும் அலைகள்ங்கிற சொல்லும் ஜலம்ங்கிறதுல கற்பிக்கப்பட்டது இதை நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுங்கோ திருஷ்டாந்தம் புரிஞ்சு நீங்கள் தாஷ்டாந்தத்தில் சேர்த்துக்கணும் அலைகள் என்பது ஜீவாத்மாக்களை குறிப்பதாக கொள்ளுங்கள் சமுத்திரம் என்ற சொல் கடல் என்ற சொல் கடவுளை குறிப்பதாக கொள்ளுங்கள் தண்ணீர் என்ற சொல் பரம்பொருளை குறிப்பதாக கொள்ளுங்கள் ஆக அலைகள் இஸ் இக்குவல் டு ஜீவாத்மனா ஆத்மா ஆத்மான ஆத்மான அது அநேகமாக இருக்கும் இல்லை அப்படி சொல்கிறோம் அலைகள் பல அப்புறம் கடல்னு சொல்கிறோம் அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறோம் தண்ணீரும் உண்மையில் அலைதான் அலை உண்மையில் தண்ணீர் கடல் என்ற சொல்லும் தண்ணீரைத்தான் குறிக்கிறது தண்ணீர் என்ற சொல் எதை குறிக்கிறதுனா தண்ணீரைத்தான் குறிக்கிறது அது மாதிரி வேத அத்வைத வேதாந்த சித்தாந்த சாஸ்திரத்தில் தண்ணீருங்கிறத பரம்பொருளோட பண்ணீருங்கிறத பரம்பொருளாக சொல்கிறோம் சமுத்திரங்கிற சப்தத்தை மாயா சகித்த சகுண பிரம்மனாக சொல்கிறோம் அப்புறம் வந்து அலைகளை வந்து ஜீவர்களாக சொல்கிறோம் நீங்கள் ஜகத்தையும் சேர்த்துக்கலாம் சேத்தனா சேத்தனை பிரபஞ்சத்தை எல்லாம் சேர்த்துக்கலாம் தப்பே கிடையாது இல்லை சமுத்திரங்கிறதுலேயும் சேர்த்துக்க முடியும் அது இருந்தாலும் உங்களுக்கு இந்த அளவில் இதை புரிஞ்சால் போ அதனால் வே அத்வைத வேதாந்த சித்தாந்தம் என்ன சொல்கிறது சொன்னால் ஜீவனுக்கு ஆதாரமாக இருக்கிறது சைத்தன்யம் அந்த சைத்தன்யத்துக்கு வந்து போக்கு கிடையாது வரவு கிடையாது ஏன்னா இந்த சைத்தன்யங்கிறது தான் மனசு வழியாக மனசை பார்க்கறது அறிகிறது புத்தியை அறிகிறது சூல சரீரத்தை அறிகிறது விஷயங்களையெல்லாம் அறியிறது எது எல்லாவற்றையும் அறிகிறதோ எதனை எந்த கருவிகள் கொண்டும் அறிய முடியாதோ அதை தூய உணர்வு என்று சொல்லுகிறோம் நான் தான் எல்லாத்தையும் அறிகிறேன் ஆனால் என்னை நானே தெரிஞ்சுக்கிறேன் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசு வேண்டாம் மனசை நான் தெரிஞ்சுக்கிறேன் மனசு மனசை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் வந்து மனசால் தெரிஞ்சுக்கல மனசில் இருக்கிற எண்ணங்களை நான் பார்க்கறேன் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா தூக்கத்தில் நாம் எல்லாரும் மனசோட சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் இது நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லுங்கிறதுக்காக அதை சொல்கிறேன் தூக்கத்தில் நாம் எல்லோரும் மனசோட சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனால் இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறதுக்கும் மனசு வேணும் இருக்கோம்னு சொல்லுறத்துக்கு சரீரம் வாயெல்லாம் வேணும் இருக்கோம்னு நினைக்காட்டாலும் இருக்கோம்னு சொல்லாட்டாலும் இருக்கோங்கிறதுல சந்தேகம் கிடையாது அது முழிப்பில் தான் புரிஞ்சுக்க முடியும் விழிப்பு கண விழிப்பில் கனவுல கூட விட்டுருவோம் கனவு விசாரம் பண்ணுறதுலாம் அப்புறம் அதில் விழிப்பில் நன்றாக கொட்ட கொட்ட தெள்ளத்தளிவாக முழிச்சுன்னு இருக்கிற அவஸ்தையில் ஜாகிரதாவஸ்தை சுப்னாவஸ்தை சுசுக்தி அவஸ்தையெல்லாம் விசாரம் பண்ணி பார்க்கும் பொழுது எனக்கு இந்த சரீரம் மனசோட சம்பந்தம் இல்லாத ஒரு அவஸ்தை இருக்குது அந்த அவஸ்தையில் நான் என்னவா இருக்கேனோ அதை ஜாகிரத அவஸ்தையில் நான் புரிஞ்சிக்கிறேன் ஜாகிரத அவஸ்தையில் புரிஞ்சிக்கிற போது என்னவா புரிஞ்சுக்கிறேன்னா ஆகையினால் மனசும் உடம்பும் வர்றது போகிறது நான் வர்றதும் இல்லை போறதும் இல்லை இது கொஞ்சம் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங் கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு ரொம்ப சொல்லப்போனால் ரொம்ப எளிது ஐயே ஆன்மவித்தை எளிதுன்னு சொல்லலாம் ஆன்மவித்தை கடினம் ஆழப்பொருத்தது ஆக இந்த உணர்வுன்னு சொல்கிறோம் இதைத்தான் வந்து தமிழில் உணர்வுங்கிறோம் தாய்மான ஒரு அடிப்படையில் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி அதனால் நான் யாருன்னு கேட்டால் நான் வந்து நம்ம ஒன்று ஒன்று சொல்லிடுவோம் நான் யாருன நான் சுவாமி நான் எனக்கு ஊர் நான் வந்து எண்பத்தஞ்சு கிலோ வெயிட்டில் இருக்கேன் அஞ்சரை உயரம் இருக்கேன் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் நான் வந்து இந்த ஊரை சேர்ந்தவன் இந்த ஜாதி இந்த குலம் நான் ஆணு நான் மனுஷன் தயானந்த சுவாமி சொல்லுவார் இந்த நான் மேல எண்ணத்தை இல்லாம போட்டு நசுக்கி வச்சிருக்கான் பாம்பர் நசுக்கோ நசுக்கு நசுக்கி வச்சிருக்கான் இதை எதெல்லாம் இல்லையோ அத்தனையும் அது மேல போட்டு உண்மையான நான் எங்கேயோ பாவம் ஒழிஞ்சு அந்த உண்மையான நான் வந்து அதைத்தான் சாஸ்திரத்தில் வந்து சுத்த சைத்தன்யம்னு வேதாந்த சாஸ்திரம் சொல்லுகிறது தமிழில் வந்து அதுக்கு தூய உணர்வுன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் அதை புரிய வைக்கிறதுக்காக ப்யூர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம் இந்த சைத்தன்யந்தான் சர்வகதமாக இருக்குது தேச காலங்களுக்கெல்லாம் வியாபகமாகவும் தேசகால வஸ்துக்களை எல்லாம் வியாபித்தும் தேசகால வஸ்துக்களையெல்லாம் கடந்தும் தேசகால வஸ்துக்களை அறிவதாகவும் அறியறதுனா ஒரு வார்த்த அறிவதாகவும் இருக்கிறது அதில் தான் சர்வம் அத்தியஸ்தம் பிரஜானம் பிரம்ம புருஷ ஏவ இதம் சர்வம் எல்லா மந்திரங்களும் புருஷ ஏவேதும் சர்வம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் புருஷ சுப்தம் சொல்லிகிட்டே இருக்கும் இதம் சர்வம் புருஷா ஏவ ஆக இது அத்தனையும் ஈஸ்வரந்தான் அத்தனையும் பிரம்மந்தான் இந்த பிரம்மந்தாங்கிறதுல வந்து ரெண்டு அர்த்தம் இருக்குது நாமரூபாத்துமகமாகவே பிரம்மன்னு சொல்கிறது ஒன்று நாமரூப ரஹிதமாக பிரம்மனை சொல்கிறதுன்னு ஒன்று இங்கே சொல்கிறதெல்லாம் நாமரூப ரஹித்த புத்தியை அதிகமாக நினைக்கிறதுக்கு சொல்லியிருக்கு நாமரூப சஹிதமாக நினைச்சோமானால் அதில் ஒரு சிக்கல் அது விஸ்வரூபம் ஆகிடும் அது சகுணம் பிரம்மமாயிடும் அதெல்லாம் நம்ம நாம ரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தினுடைய தத்துவத்தை தியானம் பண்றவன் நாம ரூபத்துக்கு முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது விஸ்வரூப உபாசனையில் கூட நாம ரூபத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு மேலெழுந்த வாரியான முக்கியத்துவம் இருக்கு ஏன்னா அது வந்து நிர்குணத்துக்கும் ரொம்ப ஏக்கரூபத்துக்கும் உள்ள ஒரு குறுகிய தன்மைக்கும் பூர்ணத்துவத்துக்கும் எடைப்பட்டதாக அதை வச்சுன்னு இருக்கும் ஆகையினால் நாமரூப சகிதமாக நினைக்கிறது இல்லை நாமரூப அதிஷ்டானமாக நினைக்கிறோம் நாம ரூபங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது நாமரூபங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் கவுடபாதாச்சாரியார் சொல்கிற மாதிரி அணு மாத்திரம் கொடுத்தாலும் சம்சாரம் வந்துடுங்கிறது அது கொடுக்கூடாதுங்கிற லௌடபாது இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் நாம ரூப ராஹித்ய புத்தி கொஞ்சம் ரொம்ப சூக்மந்தான் ஆனால் திரும்ப திரும்ப நினச்சுட்டே இருந்தோம்னா மனசுக்கு புரியத்தான் செய்யும் ஸ்ரத்தா பக்தியோடு நம்ம பண்ணோமானா புரியும் அதனால தான் இவர் சொல்கிறார் ஆத்ம லிங்கம் தியாயா ஆராதையாமி லிங்கம்ங்கிறது இங்கே ஒரு சும உபச்சாரம் ஆத்மானம் தியாயாமி ஆத்மானம் தியாயாமி இந்த உபனத்தில் கூட இந்த விரஜாஹோமத்தில் மந்திரங்களை வருது ஆத்மாந்தான் ஜியோதி பாப்மா சக்த அந்தராத்மா தான் ஜியோதிரகம்மாயா சக்த கொஞ்சம் கஷ்டப்படுத்துக்கு அர்த்தமெல்லாம் பண்ணியிருக்காது பரமாத்மா மே சுத்தியந்தான் ஜியோதி பாப்மா பூயா சக்த ஆத்மா அந்தராத்மா பரமாத்மா பரமாத்மா மே அந்தராத்மா மே சுத்தியந்தாம் ஆத்மா மே சுத்தியந்தான் இதெல்லாம் வந்து சும்மா பிரிச்சிருக்கோமே தவிர ஜீவாத்மா பரமாத்மான்னு பிரிச்சிருக்கோமே தவிர ஜீவ ஆத்மா பரம ஆத்மா ஜீவ பரமங்கிறது அத்தியஸ்தம் ஆத்மாதான் ஜீவத்வம் பரமத்துவம் அல்பத்துவம் வியாபகத்துவம் ஒரு சில விதமானது அத்தியஸ்தந்தான் அதனால் விஷயம் புரிஞ்சுடுத்துனா என்ன பண்ணுவோம்னா சூப்பு சாப்பு வாயே திறக்க முடியாது அது புரிஞ்சாதான் மௌனம் வரும் புரிய வேண்டியது புரிஞ்சாத்தான் மெளனம் வரும் இல்லாட்டி ஒன்று உள்ள அலபாயும் இல்லாட்டி வெளியில் அலபாய்ற மாதிரி பேசுவோம் நல்லா அந்த உள்ள மனசுக்குள்ளே அலபாய்ஞ்சின்னு இருக்கும் விக்ஷேபங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும் புரிய வேண்டிய விஷயம் பிரம்ம பிரம்மன் ஆத்மா பிரம்மன்லாம் புரிஞ்சு கொடுத்து சொன்ன அப்புறம் ஸ்வயமாக மௌனங்கிறது பலனாக இருக்குது முதல்ல மௌனம்ங்கிறது சாதனையாக இருக்குது வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி மௌனம்ங்கிறதெல்லாம் சாதனை ஏன்னா இதில் மனசு போகணுங்கிறதுக்காக மௌனம் சாதனையாக வேதாந்தம் நல்லா படித்தாச்சுன்னா மௌனம்ங்கிறது பலமாயிடுறது அது சித்தமாக அதனால தான் அப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னா சரி இருக்கிற வரைக்கும் நம்ம இதை சாஸ்திரங்கிட்ட படிச்சுட்டுருக்குன்னு விபூதி தான் அது அதுக்கப்புறம் புரிய வேண்டியது புரிஞ்சாச்சுன்னா அவிக்ஞா தே தத்வே சாஸ்திரா தீத்திஸ்து நிஷ்பலா விக்னா தே தத்வே சாஸ்திரா தீத்திஸ்து நிஷ்பலான்னு சொல்லியிருக்கு நீ சாஸ்திரம் ரொம்ப வருஷமாக படித்து புரியலன்னா படித்து பிரயோஜனம் இல்லைங்கிறார் படித்து புரிஞ்சுனுட்டா படிக்கிறது பிரயோஜனம் இல்லைங்கிறார் எப்படின்னு வரும் சரி அதுக்கப்புறம் எதுக்கு படிக்கிறாருன்னா சும்மா கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் எதுக்கு அப்புறம் இருந்தப்பறம் கொஞ்ச நாள் வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன் அதனால சும்மா படிச்சுன்னு இருக்கேன் விவகாரம் அது ஒன்றும் தாத்பரியம் இல்லையே தவிர முன்பு மோக்ம் அடையணுங்கிறதுக்காக ஞானம் பெறணுங்கிறதுக்காக படித்தோம் சும்மா இருக்கும் ஒரு சரி சந்தோஷத்துக்காக சும்மா சாதாரணமாக வியாபகாரிக திருஷ்டியில் ஏதோ பண்ணிருக்கும் அவ்வளோதான் இருக்கட்டும் ஆத்ம லிங்கம் ஆராதையாமி ஆத்மாவாகிய லிங்கத்தை லிங்கம்னால் நிஜமாவே லிங்கம்னு நினச்சிக்கக்கூடாது உள்ளுக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குது அதெல்லாம் பக்தாலெலாம் வேற நினச்சிட்டு இருக்காள் இல்லையா பக்தாலாம் வந்து உள்ளேருந்து ஒரு மகானுக்கு வந்து வாயிலேருந்து எடுத்தாருனா அது ஆத்மலிங்கம் வெளியிலேருந்து வருதுங்கிறார் அப்படிலாம் இல்லை அது வந்து ஒரு அது ஒரு இதுக்கு ஜனங்களுக்குலாம் ஒரு இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு சொல்கிறதை விவரம் வாஸ்தவம் ஆத்மலிங்கம் உள்ளேருந்து வெளியிலேருந்து வருமாயின் அப்படிலாம் கிடையாது எல்லோருமே எல்லோருமே ஈஸ்வரந்தான் இல்லை ஆத்மாவாகிய லிங்கம் அப்படிலாம் லிங்கம்னு ஒரு தனியாக இல்லை இப்போ ஞானாக்னிங்கிறோம் ஞானச்சக்ஷுங்கிறோம் ஞானக்கண்ணுன்னா அது என்னென்னா நெத்திய கிழிச்சா வரும்னா அதெல்லாம் கிடையாது ஞானக்கண்ணுங்கிறது ஞான ஞானமேவ சக்ஷு ஞானச்சக்ஷு ஞானமேவ அக்னிஹி ஞானாக்னிஹி ஆத்மாவேவ லிங்கம் ஆத்மலிங்கம் ஆத்மாவையே லிங்கமாக சொல்லியிருக்கு அப்படி சொன்னால் தான் நமக்கு புரியும் இல்லை ஆத்மலிங்கம் ஆராதையாமி எப்படிப்பட்ட ஆத்மலிங்கத்தை ஆராதனை பண்ணுறேன் மாயாபுரி மாயாபுரிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் உள்ள ஒன்றா ரெண்டா இது எந்த மனசுன்னுங்கிறது என்னென்ன புரியலேங்கிற முதல்ல அதான் மாயாபுரி மனசுங்கிறதே என்னென்னே புரிய மாட்டேங்கிற சுவாமிஜி ஒரு சமயம் பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கிற மாதிரி இருக்குது பிரகாசிஞ்ச பிரவர்த்தித்த மோகமே வச்ச பாண்டவ கொஞ்ச நேரம் பார்த்தா இது ரொம்ப நன்றாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தா என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த டல்னஸ் போகவே மாட்டேங்கிறது அப்புறம் சில வந்து படவட படவடான்னு அலையிறது அது என்ன அதோட ஸ்வரூபம் என்னென்ன கடைசியில் பார்த்தா அதோட அம்மா யாருன்னு பார்த்தா மாயாதான் அதுக்கு அம்மா அது எப்படி அனிர்வச்சனீயமோ அது மாதிரி இதுவும் அனிர்வச்சனீயம் மாயா காரியம் மாயாவை என்ன சொல்கிறோம் மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா எப்படி மாயா அநீர்வச்சனியமோ அதே மாதிரி மாயா காரியமான எல்லாமே அனிர்வச்சன அதுக்குள்ளே ஏதோ கஷ்டப்பட்டு நிர்வச்சனியம் பண்ணி நோக்கான்னு இருக்கோமே தவிர மனசை பார்த்தோம் ஆனால் அதுவும் அனிர்வச்சனீயம் அதை வந்து இன்றைக்கி வரைக்கும் சைக்காலஜிஸ்டே பாவம் தடுமாறின் அதோட சொரூபத்தை அவாளாலே கண்டுபிடிக்க முடியுது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம் எப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் கூட சொல்லலாம் போடு அப்படியும் இருக்கலாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் சொல்ல முடியாது அது ரொம்ப பெக்யூலியர் நான் வாஸ்தவம் தான் எல்லாரும் சொல்கிறேன் பாருங்க அவா ஒரு டைப்புங்கிறான் எல்லாரையுமே சொல்றான் இவர் ஒரு டைப்பு அவர் ஒரு டைப்பு நான் எல்லாமே டைப்பு தான் சொல்றவாளு ஒரு டைப்பு தான் இவா எல்லாரையும் டைப்புன்னு சொல்ற டைப்பு அதனால சில பேர் ஒரு மாமாவுக்கு பேரே வச்சுட்டோம் டைப் மாமான பேர் ஏன்னா அவர் எல்லாரையும் பார்த்து டைப்பு டைப்புன்னு சொல்லிட்டு இருக்கார் அது ஒரு டைப்பு சுவாமி பெரும் விளக்கவே முடியாத இந்த உள்ளத்துல ஹய எல்லா எண்ணங்களையும் ஒளிர்வித்துக் கொண்டிருக்கிறது அந்த கரணத்தில் புரிந்து முடியாத இந்த உள்ளத்திலே உள்ள எல்லா எண்ணங்களையும் எது ஒளிர்வித்து கொண்டிருக்கிறதோ அதுவே அந்த தூய உணர்வு அந்த எண்ணங்கள் அனைத்தையும் ஒளிர்வித்து கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளாகிய ஆத்மாவை நான் ஆராதனை பண்ணுகிறேன் வழிபடுகிறேன் தியானம் பண்ணுகிறேன் அப்போ நீங்கள் மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டங்கிறது என்ன போட்டுக்கணும்னா விளங்கி கொள்ள முடியாத உள்ள தாமரையில் விளங்கிக்கொள்ள முடியாத உள்ளத் தாமரையில் தெள்ளத் தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற விளங்கிக் கொள்ள முடியாத உள்ளத்தில் தெள்ள தெளிவாக விளங்கிக் முடியாததை விளங்கி கொண்டிருக்கின்ற விளக்கமானதை என்ன சொல்றது தல சுத்த ஆரம்பிச்சிடும் விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினு விளக்கினில் விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமே திருமந்திரம் விளக்கினுக்குள்ளே விளக்கினை ஏற்றி விளக்கினில் விளக்கினை தூண்டி விளக்கினில் விளக்கை விளக்க வல்லார்கட்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமே இதெல்லாம் வந்து தியானம் பண்ணாமல் அந்த பாட்டெல்லாம் வரும் மூவாயிரம் வருஷத்துக்கு ஒரு பாட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டுன்னு சொல்கிறா எப்படியோ இருக்கட்டும் அது பாருங்கள் அந்த பாட்டை எவ்வளோ அழகு பாருங்கள் விளக்கினில் இது நிரகுண பிரம்மாண பூஜை எப்படி முடிப்பான்னு தெரியல விளக்கினுக்குள்ளே உள்ள விளக்கினுக்குள்ளே விளக்கினுக்குள்ளே அந்தகரணத்துக்குள்ளே விளக்கினை ஏற்றி ஞானம் விற்பிஞானத்தை ஏற்றி விளக்கினில் விளக்கினை தூண்டி விடாமல் தச்சிந்தனம் தற்கதனம் டிவி பார்க்குற மாதிரி நான் வந்து தச்சு நான் அதை பண்ணிட்டு விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு அந்த பரம்பொருளை பற்றிய கருத்தை நன்கு உணர வல்லவர்களுக்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமே அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடி திருவடினா இந்த இடத்துல விளக்குடையான் கடல் ஈஸ் டு மோக்ஷம் மேவலு மாமேன்னா அடையலாமே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த பாட்டு எல்லாத்தையும் இதிலேயே முடிச்சு விட்டான் திருமுந்திரம் இங்கே வந்து விடுத்த அதனால் வந்து தியானம் பண்ணுறேன் எப்படி அபிஷேகம் பண்ணுறேன்னா ஸ்ரத்தா நதி விமல சித்த ஜலாபிஷேகை ஸ்ரத்தா நதி ஸ்ரத்தா நதினால் என்ன அர்த்தம் நம்பிக்கைங்கிற குரு ஈஸ்வர விஸ்வாசம் சாஸ்திர விஸ்வாசங்கிற நதியில் மூழ்கி இருக்கிற என்னுடைய மனசு அதை போய் மோக்கணும் போலயும் ஸ்ரெ நதியில் ஜலம் மோந்துட்டு வந்து தானே அவசியம் பண்ணுவோம் லிங்கத்துக்கு அந்த காலத்தில் அப்படி பண்ணுவாள் இப்போ சிவலிங்கத்துக்கு மேலேயே பை வச்சாலும் வச்சுருவான் அந்த லெவலில் போயின்னு இருக்கு இப்போ சிவலிங்கத்தை வச்சு மேலேயே ஒரு பைப்பை இது பண்ணிட்டா எப்போ பார்த்தாலும் விழுந்துகிட்டே இருக்கவேன் அது தேங்கர் ரொம்ப இங்கே வந்துட்டுருக்கோம் அதில் வந்து இப்போ நம்ம உள்ளமாகிய குடத்தை கொண்டு போய் சரத்தங்கிற நதியில் ஜலத்தை மொண்டு ஆத்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இது ஞாபக வச்சுங்கோ இது அப்படியே நிஜமாக நினச்சிக்காதீங்க நீ வரக்கூடிய சுலோகங்களும் அப்படி தான் இருக்கு ஒரு பா ஒரு ஒரு கற்பனை நம்பிக்கை என்னும் நதியில் தூய்மையான மனம் என்கின்ற குடத்தை கொண்டு மொண்டு உள்ளமா உள்ளத்தில் விளங்கி கொண்டிருக்கின்ற ஆத்மாவாகிய பகவானை அபிஷேகம் பண்ணுகிறேன் தொழும்பன் உனக்கே அன்பு அபிஷேக நீர் அப்படிங்கிறார் தாய்மான்வர் அன்புனால அபிஷேகம் பண்ணுறேன்னர் இங்கே என்ன சொல்கிறார் விமல சித்தஜல அபிஷேகை அப்புறம் என்ன பண்ணுறேன் விடாமல் அப்படியே அந்த புஷ்பங்கள்லாம் இது பண்ணுறேன்னா வரக்கூடிய ஸ்லோகங்கள்லாம் புஷ்பம் மாதிரி தான் சமாதி குசுமை விடாமல் நான் தியானம் பண்ணுறேன் அந்த புஷ்பங்களால் நித்தியம் ஆராதையாமி மறுபடியும் இந்த ஷரீர அபிமானம் எனக்கு வேண்டாம் இந்த உலகத்தில் மீண்டும் எனக்கு ஜென்மா வேண்டாம் மறுபடியும் ஜென்மா எடுத்து இப்படியே வந்து வயசான காலத்தில் முட்டிங்கால் வழி வந்து அதெல்லாம் சொல்லணும் அப்போ தான் ஜென்மாவில் கொஞ்சம் வரும் இளமையாக இருக்கிற ஆட்டை சொன்னால் புரியாது இள ரத்தத்துக்கெல்லாம் புரியாது ஜென்மா வேணுமா வேண்டாமாங்கிறது யார்கிட்ட கேட்கணும்னா கேட்குறவாட்டை கேட்கணும் சாகவும் முடியல வாழவும் முடியலன்னு நிறைய பேர் கஷ்டப்படல சாகவும் முடியல முழங்கால் வலி தாங்க முடியல முதுகு கேட்கவே வேண்டாம் எல்லாமா சேர்ந்து கச்சேரி பண்ணிட்டுருக்கு உடம்பில் ஆகையினால் இனிமே பகவானே ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளான் இந்த மாதிரி எனக்கு போரும்பா அப்புனர் பவாய மறுபடியும் இந்த லோக அபிமானம் விஷய வாசனைகளில் உழலாமல் இருப்பதற்காக அதனால இந்த சரீரத்தில் இருக்கிற அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகருக்கு ஆளாக்கவோ அப்படிங்கிறார் தாய்மான் அநியாயமாய் இந்த உடலை இந்த அகங்காரம் இருக்க நான் நான் சொல்லிக்கிறோமே அப்படி சொல்றார் அது யமன்கிற அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகற்கு ஆளாக்கவோ நான் அங்கங்கே குறிப்பிட்டு உங்களுக்கு அநியாயமாக இப்படி இந்த அகங்காரத்துக்கு இந்த சரீரத்தை கொடுக்கலாமா கொடுத்து என்னதுக்கு திண்டாடுவான் அதனால் இது விடணும்னு அர்த்தம் ஆக புனர்பவாய ஆராதயாமி இனி வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் எப்படி ஆவாகனம் ஆசனம் பூஜையெல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறது ஞாபகம் வச்சுங்கோ இது ஒரு விதமான சிந்தனை அவ்வளவுதான் நிஜமாகவே இங்கே ஆவாகனம் கிடையாது அந்த பதங்களை எல்லாம் பார்த்தா என்னமோ ஒரு ஸ்பெஷல் ஆவாகனம் ஒரு ஸ்பெஷல் ஆசனம் ஸ்பெஷல் மாதிரி தோணும் அது வெறும் உபச்சாரம் தான் வாஸ்தவமாக என்ன அர்த்தம்னா இப்படி சிந்தனை பண்ணு பிரம்மத்தை இந்த கோணத்தில் சிந்தனை பண்ணு பிரம்மத்தை அந்த கோணத்தில் சிந்தனை பண்ணு பஞ்சகோஷம் அதீத்தமாக சிந்தனை பண்ணு அவஸ்தாத்திரையை அதீத்தமாக சிந்தனை பண்ணு அஜான ஞானத்துக்கு சாட்சின்னு சிந்தனை பண்ணு அப்படின்னு பல்வேறு கிரமங்களை சொல்கிறாரே தவிர அதெல்லாம் அந்த பூஜை மாதிரி காட்டுறாரே தவிர உண்மையிலேயே நிதித்தியாசனத்துக்கு பலவிதமான கிரமங்களை சொல்லிக் கொடுக்குற நம்ம ஆத்மாவை தியானம் பண்ணுறத்துக்கு பல்வேறு வழிமுறைகளை உபாயங்களை உபதேசம் செய்கிறார் ஆச்சாரியர் ஸ்லோகங்கள் எல்லாம் படிக்கணும் அயமே கோவிஸ்மி இது கொஞ்சம் சேத்து படித்தா தான் சரி வரும் அதனால் சேத்து படிக்கிறேன் அயமே கோவசிஷ்டோஸ்வம் ஆசனம் கல்பயே ஷாத்மச்சிந்தன எது ஆவகனம் ஆவனம் எங்கள் நிர்குண பிரம்மணத்தை எப்படி ஆவாகனம் பண்ணுறது அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் அயம் ஏக அவசிஷ்டவசிஷ்ட அஸ்மி ஆஹைய அஹம் அயம் ஏகாங்கிற நான் கேட்டு இங்கே இருக்குது அஸ்மித்தேவம் இருக்கு இல்லையா அங்கிருக்கு அஹ அயம் ஏக அவசிஷ்டி ஆவம் ஆவையே அயம் ஏக இந்த ஒன்று தான் இருக்கு எந்த ஒன்று தான் இருக்கு இந்த சிவன் ஒன்றுதான் இருக்கு சிவன்னா என்ன ஜீவ சிவோ சிவோ சிவகா ஜீவகா ஜீவன் வேற சிவன் வேற இல்லை ஜீவனாரென்ன சிவனாரென்ன வேறில்லை ஜீவனார் சிவனாரை அறிந்திலார் ஜீவனார் சிவனாரை அறிந்த ஜீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பரே ஏற்கனவே பார்த்தோம் அத திருமூலர் சொல்றார் ஜீவனாரென்ன சிவனாரென்ன வேறில்லை ஜீன் வேற சிவன் வேற இல்லை ஜீவனார் சிவனாரை அறிந்திலார் ஜீவன் வந்து சிவனை தெரிஞ்சுக்கல ஜீவனார் சிவனாரை அறிந்தவின் ஜீவனார் சிவனாரை தெரிஞ்சுக்க பிறகு ஜீவனார் சிவனார் ஆயிட்டிருப்பரே அவர் சிவன் ஆயிடுவார் ஆகையினால என்ன சொல்றார்னா ஒரே வஸ்து தான் இருக்கப்பா ஏகமேவா தித்தீயம் பிரம்ம நானிய கிஞ்சனமிஷத்து மேகநாநாஸ்தி கிஞ்சன மற்ற பரதரம் நான் எதி கிஞ்சன நாஸ்தி நம்ம நிறைய இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கோம் விதவிதமாக இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கோம் விதவிதமாக இல்லை இதெல்லாம் ஒரு மாயாஜாலம் ஜீவஜீவேதாக ஜட ஜட பேத ஜீவ ஜட பேத ஈஸ்வரஜீவேதா ஈஸ்வர ஈஸ்வர பேத அதை நான் புதுசாக வச்சுட்டுருக்கேன் அது புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது என்ன கோணமலை சாமி பெருசா எங்கள் குடுமிமலை சாமி பெருசா ஆ என்னால் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா அப்படின்னு விசாரம் இருக்கல அதனால் இது புதுசாக சேர்த்துன்னு இருக்கும் அதில் சாஸ்திரத்துல அப்படிலாம் சொல்லலை அதில் இந்த இத்தனை பேதங்களும் கிடையாது அதனால் ஒரே வஸ்து தான் இருக்கப்பா கிடையாது துவைத்தம் மித்யா துவைத்தம் வாஸ்தவம் கிடையாது ஆபாசம் வாஸ்தவம் கிடையாது இருக்கிற மாதிரி இருக்கு, துவைத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது அத்வைத்தம் இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் எது இருக்கோ அது இல்லாத மாதிரி இருக்குது எது இல்லாததோ அது இருக்கிற மாதிரி இருக்குது எது இல்லையோ அது இருக்கிற மாதிரி இருக்குது எது இருக்கோ அது இல்லாத மாதிரி இருக்குது அதனால தான் நான் சதோ வித்தியதே பாவோ நபாவோ வித்தியதே சதா ஆகையினால் விசாரம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் காண்பது அறிவு அப்படி வந்து கொஞ்சம் கவனமாக புத்தியை விச் சூக்ஷ்மமாக வச்சு யோசித்து தெரியும் ஏகா ஏவ் அவசிஷத்தை பூர்ணமேவ அவசிஷது பூர்ணய பூர்ணமாதாய பூர்ணமேவோ அவசிஷதே அப்படின்னு நினைங்கிறார் அதுதான் அவாகனம் முதல்ல அந்த சிந்தனை வேணும் பிரம்மன் ஒன்று தான் இருக்குது வேற ஒன்றும் கிடையாது ஜீவாத்மா பரமாத்மா ஜெகத்துங்கிறதெல்லாம் அத்தியஸ்தம் இ உயிர் இறை தலை பசுபதி பாசம் பாசத்தன்மை பதித்தன்மை சைவ சித்தாந்திகள் கேட்டால் அப்படியே அலறிப்படுவாங்க பசுத்தன்மை பாசத்தன்மை பதித்தன்மை மூன்றும் பரம்பொருளில் கற்பிக்கப்பட்டது மாயையால் மாயையால் எனவே இங்கே தான் நிறைய பேருக்கு என்னவோ பண்ணும் ஏன்னா நம்ம விழுந்து விழுந்து ஈஸ்வரன் ஆராதனை பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோமோ இல்லையோ அது வேற விஷயம் வச்சு போனால் வேதாந்தம் படிக்கிறதுனால அதை ஒத்துக்கணும் இப்போ இங்கே ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு சகுண பிரம்ம உபாசனை நன்னா பண்ணினவன் ஒரு அசிவம் பண்ணிக்கணும் ஒத்துக்கணும் அப்போ தான் சொல்ல முடியும் அதனால் இத்தனை வருஷமாக பகவானை விழுந்து விழுந்து பூஜையெல்லாம் பண்ணியிருக்கோம் எத்தனை கோயில் போயிருப்போம் எத்தனை ஆராதனை பண்ணியிருக்கோம் என்னெல்லாம் கர்மாக்கள்லாம் பண்ணியிருக்கோம் எதுனாலன்னா பரமேஸ்வர பிரீத்தர்த்தம் ஈஸ்வரம் ஒருத்தருக்கான் ஜாக்கிரதையாயிரு அவன் தான் உன்னை வழி நடத்துகிறான் நீ தப்பு பண்ணாதே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுடைய கோபத்துக்கு ஆளாகாதே ஆச்சார அனுஷ்டானங்களை விடாதே ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டேன்னா ஈஸ்வர கோபத்துக்கு ஆளாக இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி ஈஸ்வரனை ஈஸ்வரன் இருந்தால் ஈஸ்வரனுக்கு பயப்படு ஈஸ்வரன் இருக்கிறான் அதனால் அவனுக்கு கட்டுப்பட்டு நீ நடக்கணும் அப்படின்னு ஆரம்பத்தில் சாஸ்திரங்களில் எங்கே பார்த்தாலும் ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுடைய நியத்தையை மீறாதே உள்ளங்கனம் பண்ணாதே அப்படி சொல்லி சொல்லி ஒரு நியமங்களை சொல்லி கொடுத்ததுனால இவனுக்கு ஈஸ்வரன் பேரில் வீட்டில் அம்மா அப்பா சூழ்நிலை சரௌண்டிங் சொசைட்டி எல்லாருமே ஈஸ்வரனுக்கு பயந்து வாழ்கிற காலம் ஒரு காலம் எல்லாருமே ஈஸ்வரனை ஒத்துண்டு ஈஸ்வரனுக்கு பயந்து எல்லாம் ஒழுங்காக இருக்கணும்ப்பா யாரும் தப்பு பண்ணப்படாது எதா பண்ணால் அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அதனால் வந்து ஜாகிரத்தையாக இருங்கோ எப்போவுமே ஜாக்கிரதையாக இருங்கோ தப்பு பண்ணுறது ரொம்ப சுலபம் ஆனால் தண்டனை அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ஜாக்கிரதையாக இருந்தோ அப்படின்னு பெரியவர்கள்லாம் தர்மத்தை உபதேசம் பண்ணார் ஈஸ்வரனை வச்சுண்டு அவன் வந்து விடமாட்டான் ஞாபகம் வச்சுக்காதே ஞாபகம் வச்சுக்கோ அவன் ஈஸ்வரன் ஒரு நாளும் நம்மளை பார்த்துட்டே இருப்பான் கர்மபல தாத்தா எப்போ எதோ எப்படி கொடுப்பான்னு நமக்கு தெரியாது ககனா கர்மனோ கதிஹி எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி அது வந்து பகவானே சொல்கிறார் நான் தான் எல்லாம் கொடுக்குறேன் அகம் ஹி சர்வயஜானாம் போக்தா சிரபுரேவச்ச நான் தான் எல்லாத்துக்கும் பலனை கொடுக்குறேன்னா சொல்கிற அதனால் இந்த ஒரு அடிப்படையிலே வளர்ந்தவன் அந்த அடி பேசிக் தெரியணும் இந்த பின்னணி தெரியணும் அப்படி வளர்ந்தவனை வந்து என்ன சொல்கிறார்னா இத்தனை நாடாக இப்படி பண்ணதெல்லாம் போகிறோம் அது வந்து உன உனக்கு சொசைட்டிக்காக அப்படி சொசைட்டினுடைய தர்மத்துக்காக அப்படி சொல்லப்பட்டது ஆனால் பூர்ணத்துவம் மோக்ஷத்துவம் மோக்ஷம் உனக்கு தெரியணும்னா அந்த ஈஸ்வரனும் இந்த ஜகத்தும் தர்மம் அதர்மம் புண்ணியம் பாபம் எல்லாம் மாய்கம் ஆனால் என்னவோ பண்ணும் இத்தனை நாடாக உண்மை உண்மைன்னு நம்பி பண்ண சொல்லிவிட்டு இப்போ வந்து திடீர்னு இத்தனையும் மாயை அனிர்வச்சனியம் நித்தியான்னு சொன்னால் யார் ஒத்து வா அதனால்தான் மற்ற மதஸ்தர்களுக்கெல்லாம் கஷ்டம் விசிஷ்டா துவைத்தம் துவைத்தம் எல்லாம் இதை மெயின்டைன் பண்ணுறது இப்படி யாராவது சொல்லுவாள் இத்தனை நாளாக விழுந்து விழுந்து பூஜை பண்ணிவிட்டு திடீர்னு எல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு தூக்கி வாரி போடும் உண்மையான பக்தனாக இருந்தால் இல்லாட்டியும் ஒண்ணுமே வண்டையில ஏறாத ஒன்றும் கிடையாது உண்மையான பக்தனா இருந்து அவனுக்கு பகவானுக்கு பயந்து கர்மாக்களை பண்ணிட்டு இருந்தான் அவனுக்கு அந்த எண்ணம் வரத்தான் செய்யும் அவனை மனசுல வச்சிருந்து சொல்ற வாக்கியங்கள் இது அவனுக்கு இப்ப சொல்லி இவன் அந்த அந்த விற்பியிலிருந்து மாத்திர ந கத்திருவம் ந கர்மாணி லோகஸ்திருஜதி பிரபு ந கர்ம பலசயோகம் சுவாவஸ்து பிரவர்த்ததே நாதத்தே கசிய ந சைவ சுகிருத்தம் விபு அஜ்ஞானேனா ஆவிரம் ஜானம் தேன முஹியந்தி ஜன்தவா யாரை பார்த்து தெரியுமா தேன முஹியந்தி ஜன்தவாங்கிறது யாரை தெரியுமா அதிகாரி அந்த இடத்துல தர்மா தர்மத்தில் விஸ்வாசம் உள்ளவன் இங்கே ஆளே அவுட்டு நிறைய பேர் அங்கே வந்து அந்த அதிக அந்த இடத்துல யாரை பார்த்து சொல்கிறாருன்னா அஜானேன ஆவருத்தம் இந்த காண்டெக்டை பாருங்க பகவான் கர்த்திருவம் கிடையாது கர்மா கிடையாது கர்ம பல சையோகம் கிடையாது சுபாவஸ்து பிரவர்த்தத்தை மாயையா பிரவர்த்தத்தை ஈஸ்வரனை பிரவர்த்ததேன்னு சொல்லலை சுபாவஸ்து பிரவர்த்ததை பாபம் கிடையாது புண்ணியம் கிடையாது இதெல்லாம் வந்து பாபம் இருக்குது புண்ணியம் இருக்குதுன்னு நினைக்கிறது அஜ்ஞானம்னு சொல்லிவிடுது தேன முக்கியந்தி ஜன்தவான் அதிகாரியை மாற்றி பேசுறது ஜாக்கிரதையாக இதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இந்த இடத்துல அதனால் அதையும் தாண்டி நம்ம போகிறோம் சகுண பிரம்மபி கஷ்டமாக இருக்கும் மிச்சைவ சகுண பிரம்ம அதிஷ்டானம் நிர்குண பிரம்மந்தான் சத்தியம் ஏன்னா நாமரூபந்தானே சகுண பிரம்மன்னு சொல்லிட்டா நீங்கள் ஏக ரூபமோ அநேக ரூபமோ ஏதோ வச்சுங்க மித்யாதானே நாமரூபம் இல்லையா மிச்சே ஆகையினால இந்த இடம் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணுறோம் அவன் என்ன பண்றார் சொல்றார் ஒன்று தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கோ ஜீவேஸ்வர ஜெகத் அத்தியஸ்தம் ஜீவ ஈஸ்வர அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுங்கோ ஜீவ ஈஸ்வர ஜகத் அத்தியஸ்தம் இது அத்வைத வேதாந்த சித்தாந்தம் ஈஸ்வரன் அத்தியஸ்தம்னு யாரும் சொல்ல மாட்டார்கள் அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தில் மாத்திரம்தான் ஈஸ்வரத்துவம் அத்தியஸ்தம் ஜீத்வம் அத்தியஸ்தம் ஜகத்வம் அத்தியஸ்தம் அந்த தன்மையெல்லாம் வந்து அந்த அதிஷ்டானத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு அதில் கொஞ்சம் திரும்ப திரும்ப விசாரம் பண்ண வேண்டியது அது வந்து மாயோபாதி இது வந்து அவித்தியோபாதி அவத்தியோபாதியையும் மாயோபாதியை நீக்கிட்டால் உபஹித சைத்தன்யம் ஏகமேவ அவசிஷியத்தை ஆக ஈஸ்வரனுக்கு இருக்கிறது மாயோபாதி ஜீவனுக்கு இருக்கிறது அவித்யோபாதி இந்த அவித்யோபாதியும் மாயோபாதியும் நீக்கிட்டா உபஹித சைத்தன்யமே அவசிஷது இந்த உபஹித சைத்தன்யந்தான் மாயோபாதி அவித்யோபாதிக்கு ஆதாரம் ஆதாரம்னா எப்படி நகையில் தங்கத்தை போல அலையில் தண்ணீரை போல ஆதாரம் இந்த புஸ்தகத்துக்கு அடியில் இருக்கிற டேபிளை போல ஆதாரம் அல்ல அந்த சம்ஸ்லேஷ சப்தமி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதிகரண சப்தமி அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா வியாக்கரணத்தில் கூட சொல்கிறோம் வியாக்கரணத்தில் கூட அதை வச்சு எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் வந்து நகைக்கு தங்கம் ஆதாரம்ங்கிற போது தங்கம் முழுவதும் நகை முழுக்க வியாபிச்சிருக்கு அதனால் இங்கே இந்த முக்கியமான வாக்கியம் என்னென்னா முதல்ல அபேத புத் பேத புத்தியை அடியோட பண்ணு ஐயம் ஏகோவசிஷ்டோஸ்மித் ஆவாக சிவம் ஆவாகை முதல் கண்டிஷன் என்னென்னா நிர்குண மானச பூஜையில் இது மனசில் நினைக்கிற பூஜைன்னா என்ன இந்த பூஜைங்கிற வார்த்தை வெறும் உபச்சாரம் சிந்தனம் நிர்குண பிரம்ம சிந்தனம் நிர்குண பிரம்ம அனுசந்தானம் அதோடய லட்சணங்கள் எல்லாம் நினச்சி நினச்சி நினச்சி பலப்படுத்திக்கிறோம் மனசை அப்ப அகையம் ஏகோவசிஷ்டோஸ்மிதி சிவம் ஆவாக முதல்ல இதை புரிஞ்சுக்கோப்பா பிரம்மைவ சத்யம் இதம் க சர்வம் பிரம்ம இதை நினச்சிக்கொண்ணு அதை என்ன பண்ணுறதுன்ன அந்த பிரம்மன் ஆசனம் கல்பயே பஷ்டாத் ஸ்வப்பிரதிஷ்டாத்ம சிந்தனம் தன்னில் நன்கு நிலை பெற்றிருக்கின்ற அந்த ஆத்மாவை நினைப்பதுதான் ஆசனம் நான் பிரம்மன் தான் முதல்ல என்ன சொல்றான் பிரம்மன் என்பது ஆசனமாக கருதி கொள்ளப்பட வேண்டும் இங்கே ஆசனம் ஆவாகன்கிறது இம்பார்டன்ட் கிடையாது அது ஒரு விதமான இது ஒரு விதமான ஒரே வஸ்துவை பத்தி ஒரு இன்னொரு விதமான விற்பி அந்த விற்பிக்கு விஷயம் ஒன்று தான் அந்த விறத்தியோட கோணம் இருக்கு இல்லையா பார்வை இருக்கு இல்லையா அதில் தான் கொஞ்சம் அவாந்தர பேதம் தென்படும் ஆஹா ஆசனம் கல்பயே பஷ்டாத் முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்கிறார் அப்புறம் பஷ்ச்சாத் அதை புரிஞ்சின்றதுக்கு பிறகு அகன் நான் தான் அதுன்னு நன்னாக புரிஞ்சுக்கோ பிரஜானம் பிரம்ம இது அவாகனம் பிரம்மா ஏ அதுவித்தீய அஸ்தி ஆசனம் சர்வ இதும ஆஹன அஹம் பம்மாஸ்மி ஆசனம் அதான் ஸ்விராத்மச்சித்தனம் தன்னிடத்தில் ஸ்திரமாக இருக்கிற அந்த பிரத்யகாத்மாவை நிர்விசேஷமான ஆத்மாவை நினைக்கிறது தான் ஆசனம் சரி அடுத்தது புண்ணிய பாபரஜங்க மம நாஸ்தீதி வேதனம் பாத்தியம் சமர்ப்பே வித்வான் சர்வகல்மாசனம் இன்னொரு விதமான சிந்தனை இதெல்லாம் நிதித்தியாசன கிரமம் முதல்ல என்ன சொன்ன பிரம்மம் ஒன்றுதான்ப்பா இருக்குன்னா அவாகனம் நான் தான் இந்த பிரம்மம்னு சொன்னேன் ஆசனம் மூணாவது என்ன சொல்கிறான் எனக்கு புண்ணிய பாபமே கிடையாது முதல்ல புண்ணிய பாப புத்தி பாபத்தில் வந்து பயப்படுற புத்தி தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்னு பாபத்தில் பயத்தை உண்டு பண்ணியிருக்கு சாஸ்திரம் அப்புறம் வந்து புண்ணியம் பண்ணினால் சுகம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இவனுக்கு புண்ணிய பாபத்தில் வந்து விஸ்வாசத்தை உண்டு பண்ணி பாபம் பண்ணாதே புண்ணியம் பண்ணுன்னு சொன்ன சாஸ்திரம் அப்புறம் என்ன சொல்லுவான் நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அகம் புண்ணியவான் அஸ்மி புண்ணிய கோட்டி புண்ணிய கோட்டி பாப்பகேட்டி போட்டி கோட்டினா என்ன புண்ணியம் தெரியுமா புண்ணிய பாபம் கிடையாது பாபம் புண்ணிய பாபம் கிடையாது முதல்ல என்ன சொல்கிறோம் அதர்மத்தை பாப்பம்னு சொல்கிறோம் தர்மத்தை புண்ணியம்னு சொல்கிறோம் வேதாந்த தத்துவம் என்ன சொல்கிறதுன்னா தர்மத்தையும் பாப்பம்னே சொல்லிவிடுறது சுவாமிஜி நீங்கள் இப்படியே உபதேசம் பண்ணணும்னா எல்லாம் ஊரே கெட்டு போயிடும் ஏற்கனவே நல்ல நாள்லையே எல்லோரும் ஒழுங்காக இல்லை அப்படின்னா நான் வந்து சாஸ்திரத்தில் இருக்கிறத சொல்லணும் ஆனால் யாரும் ஞாபகம் வச்சுங்கோ விவகாரத்தில் ஒரு நாளும் நாம் தர்மத்தை விட்டுடக்கூடாது இந்த ஜானம் ஆழமான மனசில் இருந்துகிட்டே இருக்கணும் அதனால் ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் அதனால்தான் பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் மகாத்மாக்கள்லாம் கூட எல்லாம் வந்து விவகாரத்தில் ரொம்ப சாதாரணமாக தார்மீகமாக இருக்கிறார் விவகாரத்தில் என்றைக்கும் தார்மிகந்தான் ஆனால் மனசில் வந்து நான் தார்மிக்கனும் கிடையாது அதார்மிக்கனும் கிடையாது தர்மா தர்ம விவாஜிதம் பிரம்மா அஸ்மி அப்படிங்கிற எண்ணம் ஆழமான மனசில் Dharma! Dharma! விவர்ஜிதா ஜெய் நமஹ அப்படின்னு லஜா சாசன இருக்கு அதில் அதர்ம தர்ம விவர்ஜிதம் பிரம்ம அஸ்மி அப்படின்னு ஆழமான மனசில் இருக்கணும் விவகாரம் எல்லாம் எப்படி இருக்கணும் எப்பவும் தர்மமாக தான் இருக்கும் ஆனால் நான் தார்மிகிற எண்ணமும் இருக்கக்கூடாது இது என்னால் இவர் என்ன சொல்கிறார் இத்தனை வருஷமாக இதை உண்டு பண்ணி வச்சுருக்கோமே அது என்ன சொல்கிறார் புண்ணியம் அப்படி பாப்பாய பவதி பந்த ஹேதுவா புண்ணியமபி பாப்பாய பவதி புண்ணியமும் ஏன்னா அது மறுபடியும் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணும்னா நிறைய ஒரு பெரிய தனிக்கனாக பறக்க வச்சு நிறைய பைசா காசு பங்களாக காசு மீறி மீறி நமக்கு என்ன தெரியும் இல்லாட்டி இந்திர சதாம் உசைன் மாதிரி நிறைய சொரங்கம் கட்டுவோமோ என்னவோ அப்புறம் கடைசியில் அப்பவும் பாருங்களேன் அந்த புண்ணியம் இருந்ததுனால தான் இப்படிலாம் பண்ணார் அது எங்கேயோ பாபம் ஒழுங்குன்னு இருந்தது எங்கேயோ உட்கார்ந்து வேலை செஞ்சு விடுது அதனால் பெரிய இந்திரனானாலும் சந்திரனானாலும் சரி நூறு கோடி பிரமர் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனை சைவ பாட்டு ஏறு கங்கை மணலை எண்ணில் இந்திரர் ஈடில் ஈசன் ஒருவனே அப்படின்னு ஒரு பாட்டு சைவ பாட்டு அதாவது நூறு கோடி பிரம்மாஜி போயிட்டாராம் நூறு கோடி பிறவர் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனை அப்பவே இருக்கு அங்கனை அங்கனையாய் சொல்லு ஆறு கோடி நாராயணர் அங்கனை ஏறு கங்கை மண்ணை எண்ணில் இந்திரர் இந்திரர் எவ்வளோன்னா கங்கையோட மண்ணை எண்ணினா அத்தனை இந்திரன் வந்துட்டு போயிட்டாரான் ஈடில்லாதவன் ஈசன் ஒருவனே ஈசன்னா இந்த சிவன் நடிச்சிக்க நிர்குண பிரம்மன் கூட சொல்ல தப்பேன் எத்தனை மூர்த்திகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இதாக சரி இதெல்லாம் விடவா என்னால் புண்ணிய பாப்ப ரஜ சங்க மம நாஸ்தி இது வேதனம் சகுண பிரம்ம உபாசனை பண்ணவா அரு நிர்குண அநேக ரூபை உபாசனை பண்ணணும்னு சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது எனக்கு புண்ணிய பாபம் கிடையாது திருஷ்டியில் நீங்கள் நல்லா டிஸ்கிரிமினேட் பண்ணி அந்த பகு நல்லா பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்கணும் எப்போது விவகாரத்தில் பார்க்குற போது வகுப்பு முடிஞ்சாச்சுன்னா நம்ம விவகாரம் பேசுறதெல்லாம் தார்மீகம் ஈஸ்வர பக்தி குரு பக்தி எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் ஒண்டர்ஃபுல் ஸ்லோகம் தட்சிணாமூத்தி ஸ்தோத்திரம் விஷ்வம் பசதி காரிய காரணத்தையா ஸ்வஸ்வாமி சம்பந்ததா பிரித்து பிரிச்சு சொல்லணும் சிஷ்ய ஆச்சாரியத்தையா தித்திரு ஆமனிவா ஏஷ புருஷா அடுத்த முக்கியம் மாயா பரிபிராமித பார்த்து சொல்லியிருக்கு தெரியுமா தர்மத்தை கடைப்பிடிக்கிறோன்ன பார்த்து சொல்லியிருக்கு மாயா பரிபிராமி தஸ்மஸ்ரீ குருமூ எல்லாம் ஆச்சாரியன் சுவீபிருத்தியன் எல்லாம் சிஷியாக விஸ்வம் பசதி காரிய காரணம் ஸ்வஸ்வாமி சம்பந்ததா சிஷிய ஆச்சாரியன் அத்தனையும் தூக்கி வெடாசிரி நம்ம மட்ராஸ் பாஷா கடாசிரம் ஒரே கடாசு கடாசி யாருண்ணா அது ரொம்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ இதில் ஞானத்தினால நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ஞான அதனால் வந்து விவகாரம் வந்து நம்ம எப் நம்ம சரீர திருஷ்டியில் தான் காரியம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் பிரம்மனுக்கு சரீரம் உண்டோ அம்மா அம்மா குழக்கத்தை கண்ணுறது பிரம்மனுக்கு ஏதப்பா சரீரம்னா நீ சரீரம் வந்து தார்மீகமாக இருக்கணும் ஆனால் நீ வந்து சரீரம் இல்லைங்கிற ஞானத்தோடு இருக்கணும் இது ரொம்ப கஷ்டந்தான் மற்ற சரீரமும் வாஸ்தவம் இல்லை எல்லாம் பொம்மலாட்டங்கிற ஞானத்தோடு இருக்கணும் இது இன்னொருத்தருக்கு புரியாது ஷரீர அபிமானம் உள்ளவர்களுக்கு நமக்கு சரீர அபிமானம் இல்லைங்கிறது எப்படி தெரியும் நமக்கு சரீர அபிமானம் இருக்கா இல்லையாங்கிறது சரீர அபிமானம் உள்ளவனுக்கு எப்படி தெரியும் தெரிகிறதுக்கே வாய்ப்பு இல்லை ஆகையில தெரிய வைக்கணுங்கிற வேலையும் நம்ம வேலையும் இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்ம வேலை அதனால் இதை நான் பூர்த்தி பண்ணுறேன் நிறைய ஸ்லோகம் சொல்லணும் புண்ணிய பாப ரஜ சங்க பதினெட்டு ஸ்லோகம் வரைக்கும் போகணும் இன்றைக்கி புண்ணிய பா சங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நிர்குண பிரம்மை உபாசனையில் வந்து ஆவாகனம் என்னென்னா பிரம்ம ஒன்று தான் இருக்குது ஆசனம் என்னென்னா நான் தான் அது பாத்தியம் என்னென்னா எனக்கு புண்ணிய பாபம் இல்லைன்னு நினச்சிக்கிறது தான் பாத்தியம் அவ்வளோதான் எனக்கு புண்ணிய பாபம் கிடையாது அப்படின்னா பாத்தியம் சமர்ப்பதே யாருமா வித்வான் நல்லா குருமுகமாக சாஸ்திரத்தை படித்த வித்வான் இதனால் என்ன கிடைக்கும்னா சர்வ கல்மஷ நாசனம் எல்லா அழுக்கும் போயிடும் அஜான அழுக்கும் போயிடும்னு அர்த்தம் இல்லை எல்லா அழுக்கும்னா என்ன அர்த்தம் அதாவது ஆச்சாரியார் சொன்னார் இமம் அத்தியாசம் புரஸ்கிருத்தியேவ சர்வே வைதிகோ லௌகிக்கோ விவகாராக பிரவர்த்தன்தே அப்படின்னு அத்தியாச பாஷ்யத்தில் சொன்னார் இந்த அத்தியாசத்தை முன்னிட்டுத்தான் வைதிக விவகாரங்களும் லௌகிக்க விவகாரங்களும் நடக்கின்றன அதனால்தான் நஜிகேதும் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்டான் அந்நாத் அந்நாத் அந்நாஸ்மாத் கிருதா கிருதா அந்நூதாச்ச பவியாச்ச எத்து பசியசி தத்வத நிறைய சொல்லலாம் அதுதான் பாத்தியம் பான்ட்ட யாருன்ன வேதாந்தம் படித்தவன் யாராவது நீங்கள் இதெல்லாம் சரியாக படிக்கலன்னு வச்சுக்கோங்க முதல்ல படிச்சுட்டு இதெல்லாம் தெரிஞ்சுங்கோ இல்லாட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படிலாம் டெக்ஸ்ட் இருக்குது நம்ம தேசத்தில் அதாவது தர்மசாஸ்திரத்துக்கும் மேலே தர்மத்திலருந்தும் நம்மளை விடுவிக்கிறது புண்ணியத்திலேருந்தும் நம்மை விடுவிக்கிறது புண்ணியத்திலையே உட்காந்து வைக்கலை நம்மளை வந்து துக்கத்திலிருந்தும் விடுவிக்கிறது மாத்திரம் இல்லை எதை சுகம்னு நினச்சின்னு இருக்கோமோ சுகத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிறது அதனால தான் கட்டுவ இன்னொரு மந்திரம் சொல்லிட்டு ஹருஷ சோகவு ஜகாதி தம் துர்தரிஷம் கூட மனப்பிரவேஷ்டம் குகாஹிதம் புராணம் அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம் மத்வா தீரஹா ஹருஷோக ஜகாதி சுகத்தையும் துக்கத்தையும் ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு அதனுடைய அர்த்தம் என்னென்னா புண்ணிய பாப ஃபலன்களை எல்லாம் ஜெயிக்கிறான் ஏன்னா புண்ணிய பாபத்தை மித்தியான் புரிஞ்சுக்கிறதுனால அதனால் எந்த சுகம் வந்தாலும் அதுக்கும் அவன் தாத்பரியம் கொடுக்கறதில்ல எந்த லௌகிக விஷய சுகம் வந்தாலும் அதுக்கும் முக்கியத்துவம் கிடையாது எந்த துக்கம் வந்தாலும் அதுக்கும் முக்கியத்துவம் கிடையாது அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம் உங்களுக்கெலாம் சில சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச வாழ்க்கை கண்டிப்பாக புரிஞ்சிடும் தெரியாத வாழ்க்கை நான் சொல்கிற விளக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் தெரிஞ்ச வாழ வச்சு கேட்டுமா உபன்யாசம் பண்ணால் இல்லையா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்குலாம் தெரியுமான்னா தெரியாதுண்ணா தெரியாத சொன்னால் எங்கே புரியவாக போகிறது போய்ட்டு வாங்க அப்புறம் அடுத்த நாள் வந்தேன் தெரியுமான்னா கொஞ்சம் பேர் சொன்னேன் தெரியும்னா கொஞ்சம் பேர் தெரியாதுண்ணா தெரிஞ்ச தெரியாத வாழ்க்கலாம் சொல்லுகொண்டு போய்டு அநவி மூலாஜான விசேதாத்மலிங்க தப்பணம் இப்ப அது அர்க்கியங்கிறது இங்கே என்னன்னா ஞாபகம் வச்சோங்க நிஜமாகவே அர்க்யம் பாத்தியம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த திங்கிங்கை அப்படி சொல்கிறாரு இதெல்லாம் வந்து அதெல்லாம் முக்கியம் கிடையாது கவுனம் தான் சும்மா பேருக்கு கௌனம் கூட கிடையாது அப்புறம் தியானந்தான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா அஜானத்தை விடுறது தான் அர்க்யம் முதல்ல புண்ணிய பாபத்தை விடுறது பாத்தியம்னா புண்ணிய பாபம் எனக்கு இருக்குங்கிற எண்ணத்தை விட்டுவிடு நான் புண்ணியசாலி நான் மகா பாபி அப்படிங்கிற ரெண்டு எண்ணமும் விட்டுடும் பிரம்மனுக்கு புண்ணியமும் கிடையாது பாபமும் கிடையாது அதுதான் பாத்தியம்னார் இப்போ என்ன சொல்கிறார் அர்க்யம்னா என்னென்ன நான் அஜானி அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடுவேன் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் என்ன தான் இருந்தாலும் சுவாமிஜி நீங்கள் சொல்கிறேன் இன்னும் எனக்கு அஜ்யானமே போகமாட்டேங்கிறது அஜ்ஞானத்தையே அரியரவன் யாருன்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அறிவுக்கு அறிவு வேறு செய்யும் அறிவற்ற குதர்க்க மூடற்கு அனவஸ்தை பலமாய்த்தீரும் அறிபொருள் நீயல்லை அறிபடா பொருள் நீயல்லை அரு அறிபொருள் ஆகும் உன்னை அனுபவித்த அறிவாய் நீயேங்கிறது கைவல்ய நானே அதனால் வந்து ஞானத்தையும் அஜானத்தையும் நான் அறியறதுனால எனக்கு ஞானம் இருந்ததுங்கிறேன் எனக்கு ஞானம் இருக்குங்கிறேன் எனக்கு ஞானம் இல்லைங்கிறேன் ஞானம் இருந்தது ஞானம் இல்லைங்கிறது யாருக்கு தெரிகிறதோ அவன் ஞான அஜானத்துக்கு சாட்சி அவன் அஜானியும் கிடையாது ஞானியும் கிடையாது அதனால தான் ஆச்சாரியார் சொன்னார் பிரம்மைவன் பிரம்மவித்து சொன்ன யார் இந்த உண்மையை தெரிந்து கொள்கிறானோ அவன் பிரம்மே பிரம்மத்தை அறிந்தவன் கூட சொல்லக்கூடாதுன்னு அதனால் விவகாரத்தில் உபதேசத்துக்காக சாஸ்திரோபதேசத்துக்காக அப்படி சொல்லிக்கிறோமே தவிர பிரம்ம ஜானி தன்னை பிரம்ம ஜானின்னு கூட நினைக்க மாட்டான் ஏன்னா ஞானம் பொய் பிரம்மம் பிரம்ம ஜானம் மிச்சியா பிரம்மைவ சத்தியம் ஏன்னா ஞானம் வந்து அந்தகரண விற்பி விசேஷம் அந்தகரண விறத்தி விசேஷம் அந்தகரணமே இப்படி சத்தியமாக இருக்கப்போகுது விறத்தி எல்லாமே மிச்சியா ஆஹா பிரம்மைவ சத்தியம் அதனால இவ என்ன புரிஞ்சுக்கிறான்னா அஜ்ஞானம் எனக்கு கிடையாது அஜ்ஞானம் இருந்ததாக நினச்சதே அஜ்ஞானம் அஜானம் ஒரு நாளும் இல்லை அஜானம் இருந்த மாதிரி இருந்தது அது போன மாதிரி போகல போயே போயிடுது அதனால அஜ்ஞானம் கிடையாது அநாதிகல்பிதிருத்தை இந்த அஜ்யானம் எப்போ வந்தது சுவாமின்னா அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னுட சுவாமி இந்த அஜானம் எப்போ வந்ததுன்னா அனாதிகல்பம் எப்போ ஆரம்பிச்சு தெரியாதப்ப விடுறதுக்கு வழி இருக்கு ந ரூபம் அசேக தோ உலே தோ நாதிர் ரூபம் ந ஆதி தெரியாது அந்தம் தெரியாது நச்ச சம்பிரதிஷ்டா அது நெலச்சு நிற்க மாட்டேங்கிறது நீ என்ன பண்ணணும்னா ஒரே வேலை தான் பண்ணணும் அசங்கசஸ்திரேண திருடேன சித்வா தத தரிமாஜி தவிர அதனால் அநாதி கல்பவித மூல அஜான ஜல அஞ்சலிம் விசேதாத்மலிங்க ததேவ அர்கியசமர்ப்பணம் அதுதான்ப்ப அம் என்னது அஜானத்தை தொலை அஜானி அஜ்ஞானின்னு சொல்லிகிட்டே இருக்காது நீ ஒன்றும் அஜானியே கிடையாது அதனால் அஜானம் வந்து அஜ்ஞானத்தை எவன் அறிகிறானோ அவன் அஜானி அல்ல ஞானத்தையும் அஜ்ஞானத்தையும் அறிகிறவன் அதனால தான் தமிழில் வந்து அறிவுக்கு அறிவுன்னு சொல்கிறோம் அறிவுக்கு அறிவுன்னா என்ன அர்த்தம் அறிவுங்கிறது விறத்திஜானம் அறிவுக்கு ஈசிகோல் டு விறத்திஜானம் அறிவுங்கிறது ஸ்வரூபானம் ஆ அறிவுக்கு அறிவு ஸ்வரூபானம் வந்து விறத்தி ஜானத்துக்கும் விறத்தி ரூபமாக இருக்கிற அஜானத்துக்கும் சாட்சி சாக்ஷி அல்ல விஸ்ருஜே அதுதான் சொல்கிறார் ஜலாஞ்சலி விஸ்ருஜே அதையே ஜலாஞ்சலியாக நினச்சிக்கொண்டு விசர்ஜனம் பண்ணு அதுதான் அர்க்கிய சமர்ப்பணம் சரி ஆச்சமணம் எப்படி பண்ணுறது ஞான் வச்சுங்கோ ஒன்று ஒன்றா தாடரை நம்ம மனசில் ஞாபகம் வச்சுங்கோ திங்க் பண்ணுறதுக்கு ஏதாவது பிரம்மம் ஒன்று தான் இருக்குது நான் தான் அந்த பிரம்மம் எனக்கு புண்ணிய பாபம் கிடையாது நான் அஜானியம் கிடையாது வந்தாச்சு இதுதான் முக்கியம் எது பாத்தியம் எது அர்க்யம் நோட் பண்ணிட்டுருக்காங்க எது பாத்தியம் மறந்து போயிட்டேன் எது அர்ஜியம் நோட் பண்ணி மறந்து போயிடுத்து மறந்துவிடும் தப்பே இங்கே வந்து ஆவாகனை எது ஆசனம் எது பாத்தியம் எது அர்ஜியம் எதுங்கிறதுல தாற்பயம் இல்லை நமக்கு அதாவது படிப்படியாக திங்க் பண்ணுற கிரமம் சொல்லி கொடுக்குறவர் நமக்கு ப்ரோக்ராம் இதில் கூட போட்டு தரா எப்படி நீ நினைக்கணும் அகம் பிரம்மாஸ் நீங்கிற விரத்தி வந்து உன் பலமாகணும்னா நீ என்ன பண்ணணும் பிரம்ம ஒன்று தான் இருக்குன்னு நீ நினைக்கணும் அதுதான் நான் இருக்கணும் எனக்கு புண்ணியபாவம் இல்லைன்னு நீ நினைக்கணும் அஜானியும் நான் கிடையாதுன்னு நீ நினைக்கணும் அதுதான்ப்பா இப்படி ஆர்டராக நினச்சிட்டே வா அது பலமாயிடும்னு ால்லோகோட்டியம்சலேஷக்கம் பிபந்தீந்தாச்சமொருவிதமானச்சிந்தன வேஷத்த அழகாக சிந்திக்கிற கிரமம் சொல்லிக் கொடுக்கப்படுறது எந்த அத்வைத தத்துவம் வேதாந்த தத்துவம் குரு சாஸ்திரமுகமாக உபதேசிக்கப்பட்டதோ அந்த உபதேசமானது விபரீத பாவனையானது நன்கு நீங்குவதற்காக முறையாக சிந்திக்கும் வழிமுறை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்ன சொல்கிறார் பிரம்மானந்த அப்தி பிரம்மானந்த சாகரம் அப்தினா சாகரம் பிரம்மானந்தாப்தி கல்லோலை கணக்கோட்டி அம்ச லேசக்கம் துளில துளில துளில துளில துளி அப்படிங்களா அது பிரம்மானந்தம் இருக்கப்பா எத் சௌக்கியாம்புதிமே சக்கராதையோ நிறுவத்தாகான் இருக்கு இல்லையா ச மணிஷா பஞ்சகத்தில் இருக்குது அதைத்தான் இங்கே வேற கோணத்தில் சொல்லியிருக்கு என்ன சொல்கிறார் அதான் நம்ம ஆனந்த மீமாசா இருக்கோம் இல்லையோ கைத்திரிய உபனிஷத்தில் இருக்குது ஆனந்த மீமாசா இருக்குது எல்லாம் நினச்சி பாருவோம் உங்களுக்கெல்லாம் நிறைய சொல்கிறேன் அதை அதெல்லாம் திங்க் பண்ணி பாருவோம் அதில் வந்து சும்மா சுருண்டு தான் அனுபவிக்கிறான் கனக்கோட்டி அம்ச லேசக்கம் பிபந்தி இந்திராதயா இந்திராதயா பிபந்தி இந்திரனோட ஆனந்தமே இந்திரனோட ஆனந்தம் நமக்கு தெரியும் இல்லையா எத்தனை ஆனந்தத்தோட யூனிட் கூட்டிகிட்டு போகிறது அப்புறம் இந்திரானந்தம் ப்கஸ்பதி ஆனந்தம் பிரஜாபதி ஆனந்தம் பிரம்மா பிரம்மாவோட ஆனந்தம் அப்புறம் இத்தனை ஆனந்தமும் இவனுக்கு இருக்குது யாருக்கு ஸ்ரோத்ரஸ ஆகாமக சாஸ்திரத்தை நன்றாக படித்து உலக விஷயத்தினால் உலக விஷய ஆசையினால் அலக்கழிக்கப்படாதவனுக்கு அந்த பிரம்மானந்தம் இருக்கு யாவானர்த்த உதப்பானே சர்வதம்ப்ளுதகே சர்வம் கர்மா பார்த்தானே பரிசமாப்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்புதமாக நம்ம சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருக்கு எந்த இத்தனை ஆனந்தமும் யாராரவோ சொல்றாள் லிஸ்ட் அத்தனை ஆனந்தமும் இவனுக்கு புரிஞ்சிருக்கு அதனால இவன் என்ன சொல்றான் ஏன் ஆனந்தத்துல ஒரு துளியை தான் இந்திரன் அனுபவிச்சுருக்கான் யார் இவன் சொல்றான் வேதாந்தம் படிச்சு தத்துவத்தை புரிஞ்சிருந்தவன் அகம் பிரம்மாஸ்மி இது வந் என்னோடய ஆனந்தத்தில் துளில துளியில் துளில தொழில்தான் இந்திரன் அனுபவிச்சுங்கன்ட்டு ஆஹா ஓஹோன்னு குதிக்கிறான்ப்பா ஏன்னா அகம் பிரம்மா அஸ்மி அகமே ஆனந்தம் பிரம்மா அஸ்மி ஆனந்த ஆத்மா ஒரு திருண்டை அனுபவிச்சுட்டு அவன் இவ்வளோ குதி குதிக்கிறான் ஆக என்னால் நான் தான் ஆனந்தத்துக்கு சர்வானந்த ஹேத்து அஸ்மி அகம் சர்வ பிரதிபிம்ப ஆனந்த காரணபூதிம்பாஸ்மி சுருக்கமாக சொன்னால் இதனுடைய தாற்பயம் என்னென்னா அகமேவ பரமானந்தவரூபா இது தியானமேவ ஆச்சமனம் ஏன்னா இந்த விறத்திக்கு விஷயம் ஒன்றா இருந்தாலும் இந்த விறத்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறோம் அதுலேயும் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் எல்லாம் ஒரே வஸ்துவை பற்றி தான் சொல்லணும் அகம் பிரம்மாஸ்மி இல்லை சர்வம் ஹலு இதம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி புண்ணீ அஹம் அமெரிசாட்சி அஸ் ஜானஸ்வோஹம் அமந்தோம் அமௌன் யானை அஹம் ஆனந்தோஸ் இந்த அல்விஷையன அல்ப அத்தியல் பம்மோட ஆனந்தம் அத்தியல் இங்கே இருக்கிற லோக்கல் ஆழ் ஆளோடைய ஆனந்தத்தை என்னன்னு சொல்கிறது கிமுத்தை என்னன்னு சொல்கிறது இது வந்து கற்பனையாக ஃபேக்டாக சுவாமிஜி நினைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது என்ன சொல்கிறது இது என்ன சில பேர் ஐப்போதீசிஸா இன்னொன்று சொல்லிவிடுறாங்க ஆ அப்படின்லாம் சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ தான் ஐப்போதீசிஸ் ஐப்போ தீசிஸ்ன்னு சொல்கிறது ஐப்போ அது கேட்டால் என்ன பதில் எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் சரியா அர்த்தம் தெரியாது எனவும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கேட்டு வச்சுருக்கேன் அதில் அப்படி சொல்லிவிடுறா கிடையாது இதுதான் ஃபேக்ட் சத்தியம் இது வேதம் சொல்வது வேதம் பொய் சொல்லுமா வேதம் வேத வாக்கால் நம்ம என்ன சொல்கிறோம்னா நமக்கு இதெல்லாம் சத்தியமாக தெரியறதுனால இதெல்லாம் கற்பனையாக இருக்குமோ தோன்றுறது எது சத்தியமோ அது கற்பனையாக தோன்றுறது எது கற்பனையோ அது சத்தியமாக தோன்றுறது அகட்டிதனா பட்டியசி மாயா எப்படி இதை குழப்பது பாருங்க நம்ம இன்னும் இதை கேட்டு இருக்கிற போது நமக்கு இந்த சத்தியத்துவ புத்தி போறதோ விழுந்து விழுந்து நோட்ஸ் எழுதுகிறோம் ரெக்கார்ட் பண்ணோம் என்ன போராட்டத்துக்கு காலம் விடாம கிளாஸ் நடக்கிறது ஆனாலும் இது வந்து இந்த இந்த இது இருக்க இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோமே இதெல்லாம் ஒரு பாவனை போல் இருக்கு பிரம்ம பாவனைன்னா பாவனை இல்லப்பா சத்தியம் இது நிறைய பேர் அது கற்பனை நினைச்சுக்கிறார் இப்படி இமேஜ் பண்ணிக்கோ அந்த இமேஜ் பண்ணின்றா அது நன்னா இருக்கும்னா இது இமேஜ் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் இதுதான் சத்தியம் அதுதான் விஷயம் நிறைய பேர் என்ன சொல்லிக்கிறார் அது வந்து ஏதாவது சைக்காலஜிஸ்ட் வேணால் சொல்லிக்கலாம் வேணால் இமேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லலாம் அதெல்லாம் பாவனா ரூபம் இது பாவனை இல்லை சத்தியம் ஆச்சாரியாளர்கள் வந்து கீதையில் சொல்கிறார் அர்ப்பணம் பிரம்ம அவிஹி பிரம்மைங்கிறது சால விஷ்ணுவை நினைக்கிற மாதிரி இல்லைப்பா யதார்த்த சிந்தனம் நம்ம வந்து சால கிராமத்தில் விஷ்ணுவை சொல்கிறோம் அஸ்மின் சால கிராமே ஸ்ரீ பூமி நீலா சமேதம் விடுறது இல்லை பேரோட சேர்த்து தான் ஸ்ரீபூமி நீளா சமேதம் மகாவிஷ்ணும் ஜாயாமி ஆவாகையாமி அப்படின்னு ஆவாகனம் பண்ணிவிடும் சால கிராமத்தில் ஆனால் வந்து சால கிராம சிலாச்சக்கரே புவனானி சதுர்தசா அப்படி சொல்லி அதில் ஆவாகனம் எல்லாம் பண்ணுறோம் நாம் ஆனால் அது பாவனை அது பாவனை அதான் நம்ம என்ன சொல்கிறோம் கல்லை கல்லாக பார்க்குறது வியாபாரிக்கும் கல்லை கடவுளாக பார்க்குறது புத் ஞானபூர்வக அத்தியாசம் கல்லை கடவுளாக பார்க்கறது ஞானபூர்வ அத்தியாசம் ஆனால் கல்லை பிரம்மமாக பார்க்குறது யதார்த்த ஜானம் யதார்த்த கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா பாவனா ரூபமாக ஈஸ்வரனை பார்க்குறது வேறு வாஸ்தவமாக ஞான ரூபமாக புரிஞ்சுக்கிறது வேறு ஏன்னா விஷ்ணும் தியாயாமின்னு உடனே எங்கள் வைகுண்டத்திலேருந்து உடனே வந்து உட்காந்து விட்டார் இல்லை இப்படின்னு உடனே புஷ்பத்தை எடுத்து இப்படி சுற்றி நான் உடனே இப்படி சுற்றி இதில் போடுறேன் போட்ட உடனே அது வந்து வந்து விட்டாருங்கிறது பாவனை ஆனால் இப்படி இப்படிலாம் வர்றதில்லை போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் அதனால் இது பாவனை கிடையாது சத்தியம்னு சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன் அல்ல நான் ஆனந்தமாக இருக்கேன் ஆனந்தமே நான் நானே ஆனந்தம்ங்கிறது கல்பனை கிடையாது அது யார்த்தம் அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் இதுதான் அது வரும் இதுக்கு இது என்னது ஆச்சமனம்னா இது ஆச்சமனங்கிறது நீங்கள் ஆச்சமனத்தில் தாற்பயம் இல்லை நமக்கு இந்த சிந்தனையில் தாற்பயம் பிரம்மான ஜலே நோக்கே பரிப்ளா அக்லேதியோயமிதி தியானம் அபிஷேசனமாத்மனா உலகம் அனைத்தும் இந்த பிரம்மானந்தமாகிய சாகரத்தில் தான் தோன்றி இருந்து மறைகின்றன பரிப்ணுதா எல்லா தெப்பம் அதுக்கு வந்து தாங்கி கொண்டிருக்கு சர்வே லோக்காக பிரம்மானந்த ஜலேனைவ பரிப்புளுதா அதனால தான் அதில் அவைகளெல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்றன அஹம் அயம் அக்லேத்தியா இங்கே தாத்பரியம் என்னன்னு கேட்டால் கீதையில் பார்த்தது தான் அச்சேத்தியோயம் அதாஹ்யோயம் அக்லேத்தியோ சோஷ ஏவச்சா நமக்கு ஒரு ஒரு சமயம் இந்த இந்த சரீர விற்பி வந்துடுதோ இல்லையோ ஐயோ மழை பெஞ்சா மழை வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது மழையில் நினைஞ்சிடுவோமே அப்படின்னா நீ நினை மாட்டேன் உடம்பு தான் நினையும் எப்படின்னா என்ன பண்ணுறது அதான் உடம்புன்னு நினைவு தான் நான் நினைறேன் நீ உடம்பு இல்லையே சுவாமி எல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு ரொம்ப நன்றாக இருக்குது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்ன மாதிரி இது வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு ரொம்ப நல்லா தான் யாருமே என்னை பார்த்து அப்படின்னா சொன்னதில்ல நீ பூர்ணன்னு நீங்கள் ஒருத்தராக சொல்கிறேன் அதனால் நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி இது ஒன்று ஒன்றா ஒரு ஒரு விஷயத்தையும் நினைச்சேன் ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக நான் பழகிறதுனால சில சமயம் அபிப்பிராயங்கள் எல்லாம் பரிமாறிக்கிற போது ஒரு இந்த விஷயத்தை பற்றி பேசணும் ஏன்னா நானும் சாதகந்தானே அப்படி இருக்கிற போது சுவாமி கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிற போது ஒரு சமயம் சொன்னேன் என்னதான் விஷயம் வேதாந்தத்தை ஆழமாக வாசித்தாலும் சில ப்ராப்ளம் வரும்போது கொஞ்சம் இது பண்ணுறோமே அதான் சொல்லி எஃப்ஐஆர் இப்போ சுவாமிஜி சொல்கிறார் இல்லை ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி ரெக்கவரிங் டைம் மிந்தி சொல்லுவார் அது டியூரேஷன் சொல்லுவார் நான் கேட்டுருக்கேன் டியூரேஷன் அதாவது இன்டென்சிட்டி அது எத்தனை நேரம் இருக்குது டியூரேஷன் ரெக்கவரிங் டைம் கிட்டத்தட்ட அது ஒரே மாதிரி இருக்கிறதுனால மாற்றுக்கார ஃப்ரீக்வன்சி இன்டென்சிட்டி ரெக்கவரிங் டைம்னு சொல்கிறார் இல்லையு சுவாமிஜி இதே விஷயத்தை இப்போ சுவாமிஜி அப்படி சொல்வார் அப்போ ஒரு தடவை கேட்டேன் சுவாமிஜி கிட்டே சுவாமிஜி இப்படிலாம் ஒரு என்ன ரொம்ப ஆழமாக தான் விடாமல் பண்ணுறோம் காலமலத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் இதையே பாராயணம் பண்ணுறோம் இதையே படிக்கிறோம் விடாமல் நினச்சிட்டு இருக்கோம் அப்படி இருந்தபோதும் சரீரத்தில் ஒரு பெரிய சிரமம் வர்ற போது தாங்க முடியலையே அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சுவாமிஜி அப்போ சொன்னார் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து அகம்பிரமாஸ்மி தான் இது நான் சொல்கிறது வந்து சுவாமிஜி எண்பத்தி ஏழில் கிட்ட சொன்னது எயிட்டி செவனில் சொன்னது எல்லாத்துக்கும் வந்து மருந்து அகம்பிரம்மாஸ்மிதான் ஆனால் இந்த அகம்பிரம்மாஷ்மி விறத்தி நம்ம அந்தகரணத்தில் எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்துருக்காது புரியுறதா அகம்பிரம்மாஸ்மி விறத்தி எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்துருக்காது ஒரு ஒரு ப்ராப்ளம் வரும் சில ப்ராப்ளம் வரும்போது ப்ராப்ளம் மாதிரியே தெரியாது ஏன்னா விறத்தி பலமாக இருக்குது அந்த விஷயத்தை பற்றி ஆனால் சில ப்ராப்ளம் வரும்போது இந்த அகம் பிரம்மாஸ்டமி விற்த்தி அந்த ப்ராப்ளம் அந்த துக்க விற்த்தி இருக்கே இந்த அகம்பிரம்மாஷ்மீ விறத்தியை டாமினேட் பண்ணிவிடும் ஓவர் பவர் பண்ணிவிடும் ஓவர் பவர் பண்ணிவிடுத்துனா என்ன ஆகிடும் இது உட்காந்துருவோம் ஆனாலும் விடுமானா எத்தனை வருஷமாக வாசிச்சுருக்கோம் இது அப்படியே எந்திரிச்சு ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் இந்த அகம்பிரம்மாஸ்தமி விறத்திக்கும் துக்க விற்பிக்கும் ஒரு வால் சண்டை நடக்கிறது இந்த விரத்தி அந்த விரத்தியும் சண்டை போட்டுட்டே இருக்கு ஆனால் இங்கே ரொம்ப வருஷமாக இதுலையே இருக்கிறதுனால எது ஜெயிக்கும் சொல்லுங்க பாபம் நாளாக அதுதான் அதுதான் டியூரேஷன் ரெக்கவரிங் டைம் அதுதான் இங்கே தான் இருக்கு அது என்ன ஆகும்னு கேட்டால் கொஞ்ச நாள் கழிச்சு நன்றாகவே இதை வந்து அது ஒரே அமுக்குது நீங்கள் எல்லாமே பாருங்கள்ல ராமாயணத்திலேயே ராமரை வந்து ராமர் ஜெயிக்க முடியுமான்னு தந்தை வந்து விட்றதே ராவணனை ஜெயிக்க முடியுமான்னு வந்துடுது அப்புறம் அகஸ்தியர் வர்றார் அவருக்கே ஆதித்யகிருதயம் பாராயணம் பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் ராமராம மகாபாகு எல்லாம் சொல்லி ரஷ்மி மந்தம் சமுத்தியந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜையஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் எல்லாம் சொல்லி அவரே வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ராவணனை கொல்ல முடியுறது எதாவது சொல்கிறோம் இல்லையா அது ஒரு ஸ்லோகமே பிரசித்தமாக இருக்கு ககனம் ககனாகாரம் ககனம் ககனாகாரம் சாகரம் சாகரூபமாக சாகரூபமாக ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவார் இது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அகம்பிரம்மாஷ்மி விற்பி தான் ராமர் துக்க விற்த்தி எல்லாம் இப்போ வந்து திடீர்னு நமக்கு ஐயோயோ இன்ட்ரெஸ்ட்லாம் குறைஞ்சிட்டே போகிறது நம்ம என்ன ஆகமோ எப்படியா சொல்லணும் எல்லோரும் வந்து இது வயசாக எடுத்து சம்பாதிக்க முடியாது ஓட்ட பணத்துக்குலாம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடுச்சு என்ன பண்ணுறது வேறு எதுலையாவது இன் இன்வெஸ்ட் பண்ணலான்னா எழுந்து நடக்கவே முடியல பேங்க்குக்கே போக முடியல யாராக வந்து உதவி பண்ணுவாளான்னா பிள்ளை நீ அங்கேயும் யாரையா பார்த்துக்கோங்கிறான் அமெரிக்கா வந்து ஃபோன் பண்ணால் அவனுக்கு இமெயிலில் கொடுத்துருக்கேன் அவன் வருவான் பார்த்துப்பாங்கிறான் அவன் வருவான் வருவான் காற்றுருக்கேன் ஆளுக்கானான் இது என்ன ஆகிடுறதுண்ணா இந்த இது ஜாஸ்தியாகிடுச்சு இதுக்கிடையில் என்னென்னா அப்பப்போ கேஷட்டை வேறு கேட்டுருக்கோம் நமக்கு மாத்திரம் இருந்து விடாம இருந்தாந்தான பார்க்காம என்ன சொல்லிடுவோம் இருபத்தஞ்சு வருஷமா இது அதெல்லாம் நடக்காது சுவாமிஜி நீங்கள் வாடகை சொல்லிண்டே போவேன் நாங்களும் எதோ பொழுதுபோல வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு அதெல்லாம் நடக்காது சுவாமிஜி அந்த நடக்கலை நம்ம பெரிய சாதாரணமான வாழ மகான்கள் எல்லாடி சங்கராஜர் இப்படி எழுதுவாரா வந்து சுலபமாக இது பண்ணி விடுறோம் அதனால் வந்து நீ இருபத்தஞ்சி வருஷம் பண்ண உனக்க எத்தனை ஜென்மா வாழ்மோ தெரியாது அநேக ஜென்ம சம்சித்ததோயாதி பராமதி ஏன்னா நம்ம விடாமல் இது பண்ணிகிட்டே இருந்தோம் ஆனால் நம்ம எவ்வளவு தீவிரத்தை இருக்கோ அதை பொறுத்து தான் தீவிரத்தை நல்லா இருக்குமானால் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடங்கி காணாமையே போய்டும் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா ஏதாவது ஆகிடுச்சுண்ணா சுவாமிஜி சில பேர்லாம் சொல்கிறேன் அனாயாசேன்னு மரணம் இந்த பொக்குன்னு போயிடணும் சுவாமி அதெலாம் அந்த பக்கம்லாம் சொல்லுவாள் பொக்குன்னு போயிடணும் அப்புறம் நம்ம பாட்டுக்கு படுத்துக்கெடுத்து பெட் ஷோரெல்லாம் வந்து அழுஞ்சி கிழிஞ்சி எல்லாரோட நிந்தா வாக்கியங்களெல்லாம் கேட்டு இதெல்லாம் வேணுமா நமக்கு ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மரண சமயத்தில் தான் நமக்கு படித்த வேதாந்தனும் நல்லா உரைக்க முடியும் அப்போ தான் உரைக்க முடியும் அப்போ தான் வந்து சரீரத்தில் நமக்கு எவ்வளோ தூரம் அபிமானம் இருக்குதுன்னு அன்றைக்கி தான் உரைச்சி பார்க்க முடியும் எல்லாம் பேசுகிற போது ரொம்ப சௌகரியமாக இருக்கிற மாதிரி தோணும் ஒரு ஒரு சிக்கல்களும் வரும்போது ஆடி போயிடுவோம் ஆனால் ஆடப்படாது குரு இருக்கார் சாஸ்திரம் இருக்குது எனக்கு பகவானோட அனுகிரகம் இருக்குது எல்லாம் இருக்குது எனக்கு இன்னும் குறைவு நிச்சயமாக நான் வந்து அதான் நான் சொன்னேன் தன்னம்பிக்கை அதை விடவே விடாது உத்தரேது ஆத்ம நாத்மானம் ஆத்மானம் அவசாதை ஆத்ம ஹாத்மனோ பந்துர் ஆத்மர் புராத்மனா நல்லா எதுக்கு இதை சொல்கிறேன்னா அக்லேத்யோயம் எனக்கு ஒன்று என்ன நினைக்கவே முடியாது அது உண்மையாக இருக்கணும் அந்த அதனால ஒரு ஸ்லோகம் சொன்னார்கள் பெரியவர்கள்னா தேகாத்ம ஜானவானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன்யேவெத்ய சனே ரெண்டு பாட்டம் இருக்கு சஜீவன் முக்த முச்சியத்தை இதோட அர்த்தம் என்னென்னா தேகாத்ம ரொம்ப வருஷமாக நமக்கு நான் ஷரீரம் ஷரீரம் ஷரீரம் ஷரீரம் நினச்சி நினச்சி நினச்சி நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து பள்ளலார்பாடின மாதிரி இதையே நினச்சி நினச்சி இது பலமாயிடுது அது மாத்திரம் இல்லை இது வந்து இன்னும் கிரியேட் பண்ண கூட இல்லை இது சுவாபாவிகமாக வந்துடுச்சு அநேக ஜென்ம சம்பிராப்த கர்ம பந்தாக அது வந்தாச்சு அல்ல தேகாத்ம ஞானபத்தை உடம்புதான் நான்கிற எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படி வேதாந்த சாஸ்திரத்தை படித்து படித்து படித்து திரும்ப திரும்ப நினைத்து நினைத்து நினைந்து தேகம் நான் கிடையாது நான் கிடையாது நான் கிடையாது நான் கிடையாது அப்படின்னு பௌன புண்ணியன சிந்தனம் கிருவா மறுபடியும் மறுபடியும் இந்த விறத்தியை பலப்படுத்தி இந்த விறத்தியை பலப்படுத்தி ஞானத்தை பலப்படுத்தின்னு நான் சொல்லலை இந்த விறத்தியை பலப்படுத்தி இந்த பிரம்மஜான விறத்தியை பலப்படுத்தி பிரம்ம ஜான பிரம்மத்தை சொல்லப்பட்டிருக்கிற லக்ஷணத்தை பற்றின ஞான விறத்தியை பலப்படுத்தினா தேகாத்ம ஜானபாதகம் ஜானம் ஆத்மன்யே எஸ் பவேத் எவனுக்கு தேகத்தையே ஆத்மாங்கிற புத்தி பலமாக இருக்கோ அவனுக்கு தேகம் ஆத்மா இல்லைங்கிற புத்தி எப்பொழுது நன்றாக பலமாகறதோ அந்த புத்தி பலமாகும் பொழுது அவன் விரும்பாட்டாலும் அவனுக்கு மோற்றம் வந்தாச்சுன்னு வச்சு ச நேச்சர் அப்படி முச்சியத்தை அப்படி இல்லைன்னு பாட்டம் சக ஜீவன் முக்த வச்சு ஜீவன் முக்தன்னு பேர் நமக்கு ஸ்ட்ராங்காக நான் உடம்பு பாடிங்குற கன்விக்ஷன் இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ராங்காக நான் பாடி இல்லைங்கிற கன்விக்ஷன் வரணும் அது வரணும்னா இந்த மாதிரி நிர்குணமானச பூஜையை சுவாமிஜி ஊருக்கு போனதுக்கு பிறகும் அந்த சுவாமிஜி வர்ற வரைக்கும் நடுவில் இருக்கிற பதினஞ்சு நாளில் படிச்சுட்டே இருக்கணும் நீங்களாம் படிப்பேன் சும்மா சொல்கிறேன் நீங்களாக படிக்காமல் இருப்பேன் அக்லேயத்தியோயம் எத் தியானம் இதுதான் அபிஷேகம்னு விட்டா பகவானை நினை பிரம்மத்துக்கு ஏதப்பா நினைவு பஞ்சபூதங்களுக்கு அத்தீத்தமானது அதனால் அச்சேத்தியம் அச அக்ரேத்தியம் அசோசியம் சொன்ன மாதிரி அது நினைக்க முடியாதுன்னு நினைக்கிறது தான் நினைக்கிறது என்ன தமிழ் இப்படி போகிறது வரலாம் பிரம்மத்தை நினைக்க முடியாது என்று நினைப்பது தான் என்ன பிரம்மத்தை நினைக்க முடியாது என்று நன் நினைப்பதுதான் நிர்குணப் பிரம்மத்தை நினைப்பது போன்ற ஒரு சிந்தனையாகும் அவ்வளோதான் நினைப்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது நமக்கு சாதாரணமாகவே ரெண்டு வார்த்தை பேசினா புரிய மாட்டேங்கிறது கம்யூனிகேட் பண்ண முடியல சாதாரணமாகவே ஒரு சப்தத்தை சொன்னாலே புரிய மாட்டேங்கிறது அப்படி இருந்து இப்படி எல்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் கான்ட்ரடிக்ஷன் முரண்படுகிற வார்த்தையை விசாரம் பண்ணால் புரியும் இதோட நான் இந்த இதை பூர்த்தி பண்ணுறேன் பதினெட்டு ஸ்லோகம் சொல்லணும் பதினாலாம் ஸ்லோத்தோடு பூர்த்தி பண்ணுறேன் நாளைக்கு கொஞ்சம் வேகமாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்யாஹாஜிணாமூர்த்தாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓ